நம பிரணவோம் நவகாயமலம் தலித்தைபவசரம்ஜம் எதா தாங்க புவனாவோஷித்தமிக்கணியமத்தி நெத்திகிப்பயும் தன் பல்லவமே விரம் பாவனும்லொடுமுன் கையிலேந்திய முக்கோல் தன்னடம் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முழுவன் கற்பகமே விடி கருணை பொடிந்திடு கமல கண்ணவும் முடியும்னியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகின் நிதயத்துலதால் இல்ல எனக்கெதிரில்ல எனக்கெதிரில்ல எனக்கெதிரே அபகத மதமானிமோபாயிஷ்டை அதிகபரமா காட்சை நகிளஜன சுர்ஜி கிரோதோபை வர வர நிவத்தைஸ் மெ நித்தீம விணுச்சித்திய மனோ நந்தனே தந்த நந்த சுந்தை பை ந ஸ்ரீமே ரமியா மாத முயனே ஸ்ரீரங்கவாசி நித்தியமும்பை அன்னலுழாசரியன் அன்னபுகு அன்னலுழாசிரியன் இன்னருளால் செய்தகலை யாவையிலும் உன்னில் திகழ்வசன கூடனத்தின் சீர்மை ஒன்னு கில்லை புகழலை வார்த்தை என்கிறார் சுவாமி மணவாட மாமுனிகள் தம்முடைய உபதேச இரத்தின மாலைகள் அன்னபுகழ் முடும்பை அன்னலோலோகாச்சரியன் புல்லலோகாச்சாரியர் அவதரித்தார் அவதரித்தபடினாலே இந்த லோகமே உஜ்ஜிவனமடைந்தது இந்த லோகத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் உஜ்ஜீவனத்தை அடைந்தார்கள் என்று சாதிக்கிறார் சுவாமி மனவாரநாமிகள் இன்னருளால் செய்தகலை யாவின் எப்பேற்பட்ட அருள் சுவாமி பிள்ளலோகாச்சாரிய கிரந்தங்கள் அனுகிரகித்தார் அந்த பதினெட்டு இரகசிய கிரந்தத்திலும் கூட ஒன்னில் திகழ்வசன பூடனத்தின் சீமை நன்றாக ஆராய்ந்து பார்த்தார் ஸ்ரீவசன பெருமை அப்படிப்பட்டது அவர் பதினெட்டு இரகசிய கிரந்தங்கள் விட்டிருந்தாலும் கூட அதை நன்றாக ஆராய் பார்த்தார் ஒரு கிரந்தம் மிகச் சிறந்தது என்று சொன்னார் அது சிவசன பூஷண திவ்யசாஸ்திரம் ஒன்றை தவிர மற்றொன்றாக இருக்க முடியாது என்று அறிந்து கொண்ட சுவாமி பாரிகள் அந்த பிரபந்தத்திற்கு மட்டும் ஏடு பாசுகங்கள் விட்டார் என்பது தனிப்பட்ட பிரபாவம் இந்த திவ்ய பிரபந்தத்திலே இந்த சிவச்சன பூஷண திவ்ய சொல்லப்பட்ட விஷயம் என்ன பல தனியன்கள் மூலமாக பறக்க காட்டினார்கள் பெரியோர்கள் எல்லாரும் அதிலே ஒோர் தனக்கார வைபவ சாதனவம் ததிிகம் அசியூப்பனம் அரிதையமய இது குரோருபாய தாஞ்சோ வச்சனூர் ஜகத்புரு தயிர அது தனியவச்சனூணத்தை ஆறு பிரகமாக ஆறு பிரகரணத்திலே ஆறு விஷயங்கள் காட்டப்பட்டது என்று தெரிவிக்கிறார்கள் அது புருஷகார வைபவம் சாதனசிய கௌரவம் ததிகாரி கிருத்தியம் சேவனம் விஷயத்தை பற்றி கீழே ஏழு நாட்களிலே அனுபவித்தோம் ஐந்தாவதாக இருக்கக்கூடியது அரிதயாம் அகை துக்கி எம்பெருமானுடைய கிருபை எப்படிப்பட்டது அதை பேசக்கூடியது ஐந்தாவது பிரகரணம் அல்லது ஒன்பது பிரகரணமாக பிரிக்கலாம் என்றும் காட்டினார்கள் திருமாவகழ்த்தன் சீரருடேத்தமும் திருமாய்த் திருவடி சேர்மடி நன்மையும் அப்படி புரிந்தன அனைத்தின் உண்மையும் மெய்வலிய ஒன்றிய மிக்கோர் பெருமையும் ஆரணி வல்லவர் அமரணந்தெறியையும் நாரணத்தாய்த்த நற்குறு நீதியும் சோதிவான தூயமா குருவில் பாத மாவணர் அடிபவர் தன்மையும் ஏதுமின் நீ எடுக்கும்படியையும் மண்டிய பின்பமும் மாகமியும் குரு என்ன தன்னையும் அசவிதாபேத மதம் வசனபுணன வடியார் அருவியார் மரையர் வன்புவன் தும்பை இறைவனின் போன் ஏற்பகாரியன் தேர்மனற்வளை சிந்த செய்பவர் மாநில திம்பமதி வாழ்பவரே என்பது மற்றொரு அற்புதமான தனியன் ஒன்பது பிரகரமாகப் பிரித்தார் அதிலே ஏதுமின்னி எடுக்கும் படியையும் ஒரு காரணமும் இல்லாமல் எம்பெருமான் நம்மை கிருபை இந்த சம்சார மண்டலத்திலிருந்து சம்சார சாகரத்திலிருந்து நம்மை எடுத்து கை தூக்கி எடுக்கிறானே அதை காட்டக்கூடிய அற்புதமான பிரகரணம் அதை எட்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் ஒரு காரணமும் அந்த எவெருமான் நம்மை அங்கீகரிக்கிறான் என்கிற விஷயம் அதை தெள்ளத்தடிய புடலோகாச்சாரியர் தம்முடைய சிவஜனூஷ சாஸ்திரத்திலே காட்டுகிறார் அற்புதமாக மனவாள வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம் அதை பற்றி அடியும்படியாக இவ்விடத்திலே இருக்கக்கூடிய மனவாழ் மாவனிகளுக்கு கைந்தரியம் செய்து போதும் அற்புதமான பக்தர்கள் எல்லோரும் நியமித்தார்கள் அந்த நியமனமாக ஏதோ அடியுடைய மந்த மதிக்கேட்டினா அவளிலே அவகாசத்தை பொறுத்து சிறு சிறு விஷயங்களை ஸ்ரீமத்வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உயவேதாந்த பிரவர்த்தகராக எழுந்தவர்களிருக்கும் அடியனுடைய திருத்தாப்பனாரும் ஆச்சாரியமான சுவாமியினுடைய திருவடி பலத்தை கொண்டும் ஸ்ரீமத் பேதமார்க்க பிரதிஷ்டாபதாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகராக இருந்தவர்கள் இருக்கும் சோரசமுபுரம் தொட்டாச்சாரியர் சுவாமிய திருவடி பலத்தை கொண்டும் அவருடைய திருக்குமாரனுடைய திருவடி பலத்தை கொண்டும் சிற்சிற விஷயங்களை இந்த கோஷ்டிலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன் எம்பெருமானுடைய கிருபை எப்படிப்பட்டது அதை முதல்லே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல சப்தத்துக்கு அர்த்தத்தை தெரிவிக்கிறேன் என்பதை நாம் இந்த கோஷ்டிலே அனுபவிக்க பிராப்தம் எம்பெருமான் பகவான் எம்பெருமான் எம்பெருமானுடைய கிருபை கிருபை என்றால் பரதுக்க அசவிஷ்ணுத்வம் நேற்றைய தினமே அடையனுடைய திருத்தனார் தெரிவித்தார் கிருபை என்றால் மற்றவருடைய துக்கத்தை பார்த்து புராமன்றலத்திலே எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எவ்வளவு துக்கப்படுகிறோம் இதை கண்டால் பொறுப்பதில்லை என்ற எம்பெருமான் இவர்களை எப்படியாவது நம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஏதோ ஒரு காரணத்தை இட்டு அவனே அறிந்த காரணம் நமக்கும் தெரியாமல் சாஸ்திரமும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணத்தை இட்டு நம்மை அங்கீகரிக்கிறான் அந்த எம்பெருமான் என்பதுதான் பகவானுடைய கிருபை அந்த கிருபை காரணத்தோட கூடினதா நிரஹேதுக்கம் என்று சொன்னால் ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கக்கூடியது ஹேதுவேது என்று சொன்னால் காரணம் என்று அர்த்தம் சஹேது என்று சொன்னால் காரணத்தோட கூடியது என்று அர்த்தம் நிரேதுவ என்று சொன்னால் காரணம் இல்லாமல் இருக்கக்கூடியது பகவானுடைய கிருபைக்கு கிருப எம்பெருமானுடைய கிருபைக்கு ஒரு காரணமும் இல்ல காரணமும் இல்லாமல் நம்மை அங்கீகரிக்கிறான் என்பதுதான் இந்த பிரபாவம் இந்த ஸ்ரீவஜனூஷத்திலே அதை பற்றி பறக்க பேசுகிறார் சுவாமி புல்லலோகாச்சாரியர் ஒரு நாற்பத்தி ஓரு இதை அற்புதமாக நிரூபிக்கிறார் முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது சூத்திரம் தொடங்கி நானூத்தி ஆறாவது சூத்திரம் பரியந்தமாக பகவானுடைய கிருபை எப்படிப்பட்டது என்று பறக்க பேசுகிறார் நாற்பத்தி சூத்திரங்கள் இந்த சூத்திரங்களுடைய எண்ணிக்கை இதை போல இல்லையே என்று அவரவர்கள் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தால் சில புஸ்தகங்களிலே சிறிது மாறுபாட்புகம் காணப்படுகிறது அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோஷ்டியார் ஆகையான இவர் சொல்கிற எண்ணிக்கை சரியா இல்லையே கவலைப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் தப்பாசி உண்டாக்குவதற்கே நினைக்க வேண்டாம் காஞ்சிபுரம் மகாவித்வான் சுவாமி போட்ட புஸ்தகத்திலே அதாவது நான்கு வியாக்கியானங்களையும் சேர்த்து இட்டிருக்கக்கூடிய அற்புதமான வரவரமுனி கிரந்தமான என்கிற புத்தகத்திலே அவர் காட்டியிருக்கக்கூடிய எண்ணிக்கை முன்னூத்தி அறுபத்தி ஆறிலிருந்து நானூத்தி சூத்திரம் பர்ந்தம் இந்த கோஷ்டையிலே விண்ணப்பித்தேன் அதிலே முன்னூத்தி அறுபது அறுபத்தி சூத்திரத்திலே தொடங்குகிறார் சுவதோஷானு சந்தானம் பயஹேது பகவன் குணானுசந்தானம் அபயஹேது நம்முடைய தோஷத்தை நினைத்து பார்த்தால் நாம் எப்பொழுதும் பயப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் எம்பெருமானை நம்மால் கிட்ட முடியுமா எத்தனை பாகிஷ்டர்கள் நாம் எம்பெருமானை அடையவே முடியாது என்று நாம் பயப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் எம்பெருமானுடைய குணத்தை நினைத்தார் அதாவது அவனுடைய எதிர்ப்பை நீர்மை குணங்களை நினைத்தார் கட்டாயம் நமக்கு அனுபிரகத்தை செய்வான் அனுபிரகம் செய்யாமல் போகமாட்டான் அவனுடைய வாட்கல்வம் சுவாமித்துவம் சௌசீரியம் சௌலபியம் ஞானம் சக்தி பிராப்தி பூர்த்தி இந்த குணங்களை எல்லாம் நினைத்தார் கட்டாயம் நமக்கு அனுகிரகிப்பன் நாராயணன் உள்ளவார் தெரிவித்தார் நாராயண பதத்துக்கு அர்த்தங்கள் எல்லாம் இந்த எட்டு குணத்தோட கூடினவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் தெரிவித்தார் அந்த ஸ்ரீமன் நாராயணனான எம்பெருமான் பிரார்டியோடு கூட கட்டாயம் நம் நம்மை அங்கீகரிப்பன் சூத்திரம் பரியந்தமாக தொடங்கி பறக்க பேசுகிறார் எம்பெருமானுடைய கிருபை எப்படி நிறேது காரணம் இல்லாமல் ஏதாவது ஒன்று லோகத்திலே ஏற்படுகிறதா நம்ம பார்க்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் ஒரு காரியமும் நடப்பதில்லை என்பதை நாம் நன்றாக இந்த லோகத்திலே பார்க்கிறோம் யார் எது செய்தாலும் ஒரு முட்டால் ஒரு காரியம் செய்தாலும் ஒரு காரணம் இல்லாமல் அந்த முட்டால் காரியம் செய்வதே இல்லை தனக்கு ஏதோ வேண்டும் என்றால் தான் அவன் ஒரு காரியம் செய்வனே தவிர அல்லாது கூட நாம் இந்த ரோகத்திலே நன்றாக பார்க்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது எம்பெருமான் ஒரு காரணமும் என்று சொன்னால் அதை எப்படி சாத்தியம் அது எப்படி தேரும் என்பதை நன்றாக விசாரிக்கிறார் முன்னூத்தி எண்பத்தி பெரிய சூத்திரம் திரிபாத் விபூதி சூத்திரம் என்றே பேர் சூத்திரத்துக்கு திரிபாத் விபூதி என்று தொடங்குகிறார் அது மட்டுமல்லாமல் திருபாதி என்றால் பராமதம் ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய லோகம் அதை போல பெரிதாக இருக்கக்கூடியது இந்த சூத்திரம் என்று இரண்டு வகையாக அர்த்தம் காட்டி இருக்கிறார்கள் பெரியோர்கள் திருபாத்விபூதியிலே பரிபூர்ணா அனுபவம் நடவான் இருக்கார் அது உண்டதோடு காட்டாதே தேசாந்திரகதனான புத்திரன் மக்களிலே பிதையின் கிடக்குமா போலே சம்சாரிகள் மக்களிலே திருவுள்ளம் கூறுவோம் இவர்களைப் பிரிந்தால் ஆற்றமாட்டாதே இவர்களோடு கலந்து பரிமாறியிருக்கு கரணகலைவரங்களை கொடுத்து அவற்றை கொண்டு வியாபாரிகளுக்கு சக்தி விசேஷங்களையும் கொடுத்து கண்காணங்கில் ஆணையிட்டு விளக்குவர்கள் என்று பார்த்து கண்ணுக்கு தோட்டாதபடி உரைகிற தாய் முதுகளை அணைத்துக்கொண்டு கிடக்குமா போதே சம்பந்தமே கேதுவாக விடமாட்டாதே அகவாயினை அணைத்துக்கொண்டு ஆட்சியில் தொடர்ச்சி விடாதே சத்தையை நோக்கி உடன் இவர்கள் அசத்தர்மங்களிலே பிரவர்த்திக்கும் போது மீட்க மாட்டாதே அனுமதி இவர்களோடு அனுமதி தானத்தை பண்ணி பிற்பாலத்தை பெருமான் செய்யக்கூடியது அற்புதமானது வீட்க மாட்டாது அனுமதி தானத்தை பண்ணி விதாசீனரை போலே இருந்து மீட்கை இடம் பார்த்து நன்மை என்று பேரிடராவது ஒரு தீமையும் காணாதே நெத்தியை கொட்டி பார்த்தார் ஒருவரையாரும் பசகான ஒளிந்தவாரே மீடுவது இடம்பெற்ற வளர்களை அவர்களுக்கு நிழல் கொடுத்தாய் அவர்கள் விடாய தீர்த்தாய் என்றார் போலே சிலவற்றை எரிட்டு மடிமாங்காயிட்டு பொன்வாணியின் பொண்ணை உரைகளிலே உரைத்து மெழுகார்கள் எடுத்து காற்கலை திரட்டுமா போலே ஜென்ம பரம்பரைகள் வரும் யாதர் ஒன்று நடத்தொண்டு அற்புதமான சூத்திரம் இந்த சூத்திரத்தை கேட்ட உடனேயே சுவாமி இதுக்கு மேல ஒரு வியாக்கியான வேண்டாம் எம்பெருமானுடைய கிருபை நிற்கேத்து வந்தான் ஒத்துணுட்டோம் போரும் ஆச்சரியமா சாதிக்கிறார் பிரோகாச்சாரியர் பல விஷயங்கள் என்ன விஷயம்னா இருக்கட்டும் ஆனாலும் எவ்வளவு கிருப்பை நிறுகியதுக்கோ என்பதற்கு இவ்வளவு பெரிய சூத்திரம் இட்டிருக்கிறார் என்றால் அது உண்மையை தவிர அல்லாமல் போகாது ஆகியாரு ஒத்து நோட்டோ சொல்றா போல இருக்கக்கூடியது அற்புதமான சூத்திரம் இந்த சூத்திரத்தை அனுபவிக்கணும்னா இப்படி ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இதெல்லாம் போகாது அப்படியே காலக்ஷேபம் கேட்கும் காலத்திலே தேதி போட்டு வைத்திருக்கிறேன் புஸ்தகத்துல ரெண்டு மாசம் ஆட்சி இந்த சூத்திரம் அனுபவித்து முடிப்பதற்கு அப்படிப்பட்ட அற்புதமான சூத்திரம் இதை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சொல்ல வேண்டும் என்றார் சமமான காரியம் ஏதோ அணியனுடைய மந்த மதிக்க எட்டினே அவகாசத்தை பொறுத்து சிற்சில விஷயங்களை இந்த சூத்திரத்தை கொண்டு அனுபவிக்க பிராப்தம் என்று சொல்லி தொடங்குகிறேன் திரிபாத்மி பூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவடிக்கை திரிபாத்மி பூதி என்றார் பரமபதம் திரிபாதஸ்யா அமிர்தம் திவி என்கிறது உபனிஷதானது பரமதத்திலே பரிபூர்ண ஆகும் எதற்கு அதுக்கு திருவாதிபூதி என்று பெயர் பெரிதாக இருக்கிறது இந்த லோகத்தை காட்டிலும் மூன்று மடங்கு பெரிதாக இருக்கக்கூடியது அந்த பரமபதமானது ஆகையாலே திரிபாதிபூதி பதபடியாக மனவார நோமிகள் வியாக்கியானத்திலே ஏன் திரிபாதிபூதி என்பதற்கே ஒரு ஒரு பக்கம் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் எதற்காக திரிபாத்மிபூதி என்றதற்கு பேர் என்பதை அதையெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை ஒரே ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன் அது மிகவும் பெரிதாக இருக்கிற கூடியது அதைத்தான் காட்டுகிறது திரிபாத்மி பூதி என்றால் மிகப்பெரிய லோகம் பரமபதம் அந்த லோகத்திலே பரிபூர்ண அனுபவம் நடவானிற்க ஒரு குறவம் இல்லாமல் நன்றாக அனுபவம் நடக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களோடும் வைகுண்டத்து அமரரும் முனிவரும் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார் அங்கு குண நிஷ்டர்களும் இருக்கிறார்கள் கைங்கரி நிஷ்டர்களும் இருக்கிறார்கள் குணத்தை அனுபவிப்பார்கள் சில பேர் சில பேர் அவனுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களாலே சூழப்பட்டு அந்த பெருமான் எப்பொழுதும் ஆனந்தத்தோடு இருக்கிறான் அது மட்டுமா எத்தனை தேவிமார்கள் பெரிய பிராட்டியார் என்ன பூமி நீரா பிராட்டியார் என்ன இப்படி தெய்விய சகசிரம்தலா என்று ஆயிரக்கணக்கான தேவிமார்கள் துறைசூட நித்யசூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லோரும் அற்புதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு குறவும் அவ்விடத்திலே ஆனந்தத்திற்கு ஆனாலும் அது உண்டதுவுக்காட்டாதே தேசாந்தரகதனான மக்களிலே பித்திருதயம் கிடக்குமா போறேன் அந்த ஆனந்தமானது அவனுடைய அந்த எம்பெருமானுடைய திருமேலியிலே வடிவிலே காணலாம் படி இருக்குமோன்னு கேட்டார் கேட்டா அப்படி காணும்படியாக இல்லை நம்ம இங்கேயே இந்த உற்சவத்துல ஒருத்தர் வந்திருக்க நல்ல போஜனம் பண்ற எவ்வளவு பிரசாதம் கொடுத்தானோ சாப்பிட்ற அத்திரி நிறைய பிரசாரம் சா சாதிக்கிறார் சாப்பிடவே முடிய மாட்டேங்கிறது அவ்வளோ பிரசாதம் நிறைய கொடுக்கிறார்கள் இந்த கோஷ்டியில அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவர் நிறைய பிரசாதத்தை போஜனம் பண்றார் இங்க மட்டும் இல்ல ததியாராதனத்திலையும் நிறைய பிரசாதம் போஜனம் பண்ற ஆனா பார்ப்பதற்கு ஏன் ஒளியா இருக்க ஏன் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அவருக்கு மனசுலே ஆனந்தம் இல்லை அதான் காரணம் என்ன திரா வேற ஒன்றும் இல்லை ஆனந்தம் இருந்தது ஆனால் உடம்பு பருக்கும் ஆனந்தம் இல்லாத காலத்திலே உடம்பிலே அது காட்டவே காட்டாது தோற்றாது அதே போல எம்பெருமானுக்கும் புகார் இழந்து கிடக்கிறான் அவ்விடத்திலே எம்பெருமானும் புகர் இழந்து பரம்பரத்திலே கிடக்கிறான் காரணம் என்னவென்றால் அவனுக்கு அவ்விடத்துல இருப்பு இருப்பாகவே இல்லை மனசு அங்க இல்லை பரம்பரத்துல எத்தனை பேர் இருந்து என்ன பிரயோஜனம் இத்தனை புத்தர்கள் இருந்தாலும் கூட இவ்விடத்துல எங்கேயோ இருக்கிறார்களே சம்சார மண்டலத்திலே என்று நம்மை பற்றியே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த பெருமான் அதனால அவனுக்கு அந்த ஆனந்தம் ஒரு ஆனந்தமாக தோற்றுவதே கிடையாது அதைத்தான் தெரிவிக்கிறார் திருபாதி பரிபூர்ணா அனுபவம் நடவாநிற்க அது உண்டது உருக்காட்டே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பித்ருதயம் கிடக்குமாட்டே இந்த ஊர்ல இருக்கார் ஒருத்தர் அவருக்கு நான்கு புத்திரர்கள் இந்த நான்கு புத்திரர்களிலே மூன்று புத்திரர்கள் அவரோடு இங்கே இருக்கார் நல்ல மனவான அனுபவிக்கிறார்கள் தரப்பனார் இருக்காரு அவருக்கு சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டார் அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் காலத்திலையும் மூணு பசங்க இங்க இருந்தாலும் கூட ஒருத்தன் எங்கேயோ கர்மாதீனமாக வெளிநாட்டுல இருக்கிறானே என்று அந்த பையனை பத்தியே நினைச்சின்றிருப்பார் இங்க அனுபவத்தை விட்டுவிட்டு எங்கேயோ இருக்கிறானே அவனும் கூட இருந்தார் எத்தனை அனுபவிப்பன் அப்படி இல்லாமல் இழந்து விடக்கிறோமே என்று அதை நினைத்து வருந்துவர் அதே போல எம்பெருமானுக்கு அவ்விடத்திலே பரமபதத்திலே நிறைய முக்தர்களும் நித்தர்களும் புலை சுட இருந்து கைங்கரியம் செய்தாரன் கூட அவன் நம்மை பற்றியே நினைக்கிறான் நாம் எல்லோரும் தேசாந்தரகதான புத்தர்கள் போலே எபெருமான் நினைத்துக் கொண்டிருக்கிறான் இவர்கள் எப்பொழுது நம்மை வந்து அடை போகிறார்கள் என்று நம்மை நினைத்து இயங்குகிறான் அந்த எம்பெருமான் தேசாந்தரகத்தனான புத்தன் பக்கலிலே கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளம் குடி போய் இவர்களை பிரிந்தால் ஆற்றமாட்டாதே இவர்களை பிரிந்தால் அவனாலே தாங்கவே முடியாது அந்த எம்பெருமானாலே தாங்க முடியாது பிரிந்திருக்கானோ என்று கேட்டார் எப்பொழுது பிரிந்திருக்கிறான் என்பதை அற்புதமாக மனவாள மாணிகள் தம்முடைய வியாக்கியானத்திலே எடுத்து காட்டுகிறார் இவர்களை பிரிந்தால் ஆட்டமாட்டாது என்பது இருக்கான் நாம இந்த லோகத்தில் இருக்கோம் என்று கேட்டார் அதைப் பத்தி தெரிவிக்க வரவில்லை இடத்துல என்கிறார் மனவாரமா தன்னுடைய வியாக்கியான எதை தெரிவிக்கிறான் சிருஷ்டி காலத்திலே அந்த எம்பெருமான் இவர்களை பிரிந்திருக்கிறான் அதைத்தான் தெரிவிக்கிறாரத்திலே புலலோகாச்சாரியர் சிருஷ்டி செய்வதற்கு முன்பாக தன்னை எல்லாவற்றையும் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான் தேவும் உலகம் உயிரும் யாதும் ஒன்றும் அவனிடத்திலே எல்லாம் ஒன்றி கிடக்கிறது அக்காலத்திலே அந்த எம்பெருமானிடத்திலே ஒன்றி கிடந்த காலத்திலே இவர்களை சிருஷ்டிப்போம் என்று அவனுக்கு ஒரு கிருபை ஏற்படுகிறது இந்த கிருபையை கொண்டு சிருஷ்டிக்கிறான் அந்த காலத்திலே அவனிடத்திலே எல்லா பதார்த்தங்களும் ஒன்றி கிடக்கிறது அக்காலத்திலே அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அதை தெரிவிக்கிறார் இடத்திலே சையே காக்கி நரமேதா என்று விட்டது வேதாந்தமானது அவன் ஒருத்தரை இருக்கிறா போல இருக்கிறது அவனுக்கு அவனுக்கு ஆனந்தமே இல்லை பரமபதத்திலே இருந்தாலும் கூட ஒருத்தனை அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுவதில்லை எக்காலத்திலே ஒருத்தன் இருக்கிறா போலே தோற்றுகிறது இந்த பெருமானுக்கு இவர்களை எப்படி நாம் சிருஷ்டிக்க போயிடும் இவர்களுக்கு கை கால் கொடுத்தாத்தானே இவர்கள் நம்மை வந்த அனைவர்கள் இவர்களை சிருஷ்டிக்கலாம் என்று பார்த்தார் இவர்கள் பாபம் செய்கிறார்கள் எப்பொழுதும் சிருஷ்டிச்சா அடுத்தபடியா செய்யறது என்னன்னா உடனே பார்த்துனா சாஸ்திரத்தை மீறி நடப்பதுதான் இவர்களுக்கு சுவாவம் ஆகிவிட்டது எப்படி சிருஷ்டிக்க போயிடும் இவர்களை என்று அந்த எம்பெருமான் பார்த்து இருக்கிறான் ஒரு கருணையின் காரணமாக சிருஷ்டியை செய்கிறான் அந்த எம்பெருமான் எப்பொழுதும் சேர்ந்துதானே இருக்கல மனவரமணிகள் விசாரித்த இந்த எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்களை விட்டு பிரிந்து சிருஷ்டிக்காத காலத்திலையும் சரி சிருஷ்டித்த காலத்திலையும் சரி எல்லா பதார்த்தத்துக்குள்ளயும் அந்த எம்பெருமான் இருக்கான் போவதே கிடும்போது அவன் எப்படி இவர்களோடு சேரவில்லை என்று சொல்லுவது இவர்களை பிரிந்தால் ஆற்றமாட்டே என்றிருக்கிறது சூத்திரத்தில் இவரை பிரிஞ்சாயிருக்கான் பிரிவதே கிடையாது போய்விட்டானே ஒரு ஜீவாத்மாவோ மற்றொரு அச்சைதன நிற்கவே நிற்காது சத்தையே அழிந்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரிந்து என்று தெரிவித்தார் என்று கேட்டார் சுவாமி மனவார் விளக்கி காட்டுகிறார் வியாக்கியானுமா இவர்கள் விட்டு இருக்கிறார்கள் கை கால் முதலிய அவயங்கள் இல்லை கை கால் முதலிய அவயங்களோட கூடின ஜீவாத்மாக்களைத்தான் அந்த எபெருமான் தன்னோடு கூடி இருப்பதாக நினைக்கிறானே தவிர கை கால் இல்லாமல் கேவலம் ஆத்மாவாக அந்த எப்பெருமான் நினைக்கிறான் இவர்கள் எப்படி நம்மை வந்து அடைவர்கள் கை கால் முதலிய அவயங்கள் இருந்தால் அடைவதை பற்றி இவர்கள் யோசிக்க முடியும் அதற்கு வழியே இல்லையே அப்பொழுது இருக்கிறோம் என்று இந்த எம்பெருமான் நினைக்கிறான் அதைத்தான் இவ்விடத்துல காட்டுகிறார் பிரிந்த காலத்தில இந்த எம்பெருமானுக்கு திருபை ஏற்பட்டு பிற்பாடு சிஷ்டிய செய்வோம் என்று கை கால் முதலிய அவயவங்களோட கூடினால் சரீரத்தை பிரிந்தால் ஆற்றமாட்டாரே உறங்குகிற பிரச்சையை தாய் அழைத்துக் கொண்டு கிடக்குமா போலே இவர்களை பிரிந்தார் ஆற்றுவதில்லை பெருமானுக்கு பார்த்தார் இவர்களோடு கலந்து பரிமாறிற்கு கரண கலையவரங்களை கொடுத்து இவர்களோட சேர்ந்து நல்ல அனுபவத்தை செய்யணும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றார் கை காலத்திலே அவை உங்களுடைய கூடினத்தை கொடுப்போம் என்று நினைத்து கொடுத்தார் பிரளயசிமணி சம்சரதா கரண கலையவரை கடைத்தும் தயமான மனாக என்கிறார் ஸ்ரீ அச்சித்துவனுக்கும் வித்தியாசமே இல்லை அச்சித்த போல இருக்கிறான் அந்த ஜீவாத்மா அக்காலத்திலே எம்பெருமானுக்கு ஒரு கிருபை ஏற்படுகிறது கிருபாக புபஜாயத்தை என்று விட்டது சாஸ்திரமானது எம்பெருமானுக்கு கிருபையின் காரணமாக சிருஷ்டியைச் செய்தான காலத்திலே கை கால முதலிய அவையவங்களோடைய கூடின கரண கலைவரகி கட்டனித்தும் தயமான மனாகா என்று தயக்கோட கூடின அந்த எம்பெருமான் கை கால் முதலிய அவயவங்களுடைய கூடினான் சரீரத்தையும் நமக்கு கொடுக்கிறார் சரீரத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு சக்தியையும் கொடுத்தார் வாடு இந்த சரீரத்தை கொண்டு வியாபாரிக்கைக்கு ஈடான சக்தி விசேஷங்களையும் கொடுத்து சக்தியும் வேணும் சரீரத்தை கையை நீட்ட முடியல காலம் முடக்க முடியலன்னு ஒரு பிரயோஜனமும் இல்லை அது மட்டுமல்லாமல் எந்த சக்தியை தெரிவிக்கிறார் என்றார் எதையெல்லாம் அறியணுமோ அதை அறிய வேண்டும் ஒரு சக்தி வேண்டும் அதைத்தான் சிக் சக்தி என்று தெரிவிப்பார்கள் இந்த ஜானம் இருக்கிறதே இந்த ஜானத்தை கொண்டு பிற்படுமோ அந்த காரியம் செய்ய வேண்டும் சாஸ்திரத்தை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அதற்கு சக்தி வேண்டும் இதைத்தான் பிரவிற்த்தி சக்தி என்று தெரிவிப்பார்கள் கை கால் முதலில் அவயங்களை ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் ஒரு காரியத்தை தவிர வேண்டும் இதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பதை ஒரு காலத்திலும் நாம் செய்யக்கூடாது அந்த காரியத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் அதே நிவர்த்தி சக்தி என்று தெரிவிப்பவர்கள் அதை கொடுத்த பெருமான் சிற்சக்தி என்ன பிரவிற்த்தி சக்தி என்ன நிவர்த்தி சக்தி என்ன நன்றாக கொடுத்தான் சில சக்தி விசேஷங்களை நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தான் கொடுத்த என்ன செய்தான் என்றான் கண்காணனிக்கு ஆணையிட்டு விரக்குவர்கள் என்று கண்ணுக்கு தோற்றாதபடி முன்னிலே வந்து நின்றார் நாம் அவனை ஆணையிட்டு விளக்குவோம் நீ என் முன்னாலே நிக்காத நீ எதுக்காக வந்து என் நிக்கிற பெருமாள் தெரிவிப்பா உடனே அடே நீ என்னுடைய சொத்துதார் நான் உனக்கு சுவாமி நீ எனக்கு சேஷபூதன் நீ எனக்கு ஐங்கரியம் பண்ண இது கூட தெரியாம இருக்கிறாய் என்று சொன்னால் சொல்லாதே நான் அகம்மே என்று தெரிவிக்கிறோம் இந்த லோகத்திலே அதெல்லாம் ஒன்னும் சொல்லாதே என் முன்னால் நினைக்காதே உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக வந்து என் முன்னால் நினைக்கிறேன் நீ சுவாமியா நான் சொத்தா அதெல்லாம் ஒத்துக்க போவதே அவன் தொம்மேன்னு சொன்னான் நீ எனக்கு சொத்துன்னு சொன்னா உடனே நாம் அகம்மே என்கிறோம் எருமே நான் உனக்கு சேஷபூத்தன் நீ தான் எனக்கு சேஷபூத்தன் நீ எனக்கு கைகிறேன்னு செய்ய நான் அதை பெற்றுக்கொள்றேன்னு சொன்னோமே ஆனா உடனே எம்பெருமான் அதற்கென்ன தாராளமா பண்றேன் காத்துருக்கேன் அவன் எப்படி இருந்தானோ ஏதாவது விதத்திலே நம்மோடு சம்பந்தம் கொள்ள வேண்டும் உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்க கூடியவனாக செய்கிறேன நீயே சேஷபூத்தன் நீ சேஷியாயிருக்கு நான் சேஷபுத்தனா இருக்கேன் நான் உனக்கு கைகரியன் இல்ல ஒரு குறவும் கிடையாது என்று அவனே முன்னிலையிலே வந்து நிற்பன் ஆகையனாலே இந்த சம்சாரி நாம் எல்லோரும் ரொம்ப சாமர்த்தியசாரிகள் அவன் தொம்மே என்று சொன்னார் அடுத்தபடியா நாம் தொம்மே என்று சொல்வதே மறந்தும் கூட உடனே எதை சொல்கிறோம் என்றார் அகம் மே நான் ஒரு காலத்திலேயும் யாருக்கும் சேஷமூத்தன் அல்ல நான் ஸ்வதந்திரன் எனக்கு நானே என்று இருக்கக்கூடியவன் என்று தெரிவிக்கிறோம் தெரிவித்தவாறே அந்த எம்பெருமான் பார்க்கிறான் இனியே இவர்களோடு நாம் கலந்து பரிமாற முடியாது ஆகையாலே இவர்களுடைய சத்தையை நோக்கி நாம் உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டும் கண்காண நிற்கில் ஆணையிட்டு விளக்குவர்கள் என்று பார்த்து கண்ணுக்கு தோற்றாதபடி கண் எதிரில் வந்து நிற்காதபடியாக உள்ளேயே இருக்கிறான் ஆத்மாக்குள்ளே சரி கண்ணெதிர நிற்க வேண்டாம் இவனும் வெளியில போகணும்னு சொல்லிட்டான் கூட இருக்காது அப்படின்ற போது விட்டுட்டு போனா மரியோ விட்டுட்டு போனா இந்த ஆத்மா நிற்கவே நிற்காது தரித்து இருக்காது அதற்காக எம்பெருமான் மிகவும் கிருபையோடு கூட ஆத்மாவுக்குள்ளே எப்பவும் உறங்கிறான் கண்காணிக்கு ஆணையிட்டு விளக்குவர்கள் என்று பார்த்து கண்ணுக்கு தோற்றாதபடி உறங்குகிற பிரஜையை தாய் முதுகிலே அழைத்துக் கொண்டு கிடக்குமா போலே ஒரு அற்புதமான திருஷ்டாந்தம் காட்டுகிறார் ஒரு திருஷ்டம் காட்டினார் இந்த காலக்ஷேப கோஷ்டிலே அதை சுருக்கமாக இவ்விடத்திலே தெரிவிக்கிறேன் ஒரு காலத்தில் தாயாரே ஒரு பையனுக்கு தாயை கண்டார் பிடிப்பதே அவளை நோக்கினாலே ஏதோ ஹிம்சை ஏதோ கஷ்டம் ஆகையாலே அவளை வெட்டேன் கொள்றேன் ஆக ஒரு மிகவும் கோபம் ஏற்பட்டது கோவித்து கொண்டு ஏதோ இரா மடம் ராத்திரி தங்கக்கூடிய ஒரு சத்திரம் அவ்விடத்துல போய் தங்கிவிட்டான் ஆனால் தாய்க்கு பையனுடைய அந்த மனசு தெரியும் அவனுடைய மனசை காட்டணும் வயறு தெரியும் எப்போ பசிக்கும் இவனுக்கு அதை நன்றாக அறிந்தவள் தாயாகியாளே பார்த்தால் சாயந்தரம் ஆகிவிட்டது ஆனவாறே அவனுடைய நண்பனை அழைத்தாள் நண்பனை அழைத்து நன்றாக மசூரனை கிடக்கணும் தயிரை போட்டு நன்னா கலந்தா ஊர்காயம் வச்சா இந்த கொண்டு போய் அவன் கிட்ட கொடு என்று சொல்லிவிட்டு அவன் எடுத்து சென்றவாறே இவனும் பின்னிலையே போனான் பின்னாடியே போய் அங்கே போய் பார்த்தாள் அவன் அந்த அன்னத்தை கொண்டு போய் தன்னுடைய நண்பர் இடத்துல இது நான் கொண்டு அண்ணம் புஜி என்று சொன்னவாரே அவனும் வாங்கி சாத்தான் இந்த தாயானவள் சந்தோஷத்தை அடைந்த எதுக்காக இப்ப பின்னாடி போனான்னு கேட்டார் எங்கேயாவது போற வழியில் அந்த பையன் தன் வாயில போட்டுன்னு போயிட்டான் அது ஒரு காரணம் மற்றொரு காரணம் தன்னுடைய குழந்தை புஜிக்கிறான் நான் அதற்காக அவன் பின்தொடர்ந்து சென்றால் இந்த தாயான்கள் போய் பார்த்த காலத்திலே அவனும் ஆனந்தப்பட்டான் இப்படி எம்பெருமானும் கண்ணுக்கு தோற்றாதபடி மறைந்திருந்து நம்மை ரஷிக்கிறான் உள்ளே இருக்கிறான் எல்லோருடைய ஆத்மாக்குள்ளேயும் அந்த எம்பெருமான் உறைந்து நம்மை ரட்சிக்கிறான் சத்தையை நோக்கி கொண்டு போருகிறான் இந்த எம்பெருமான் என்று காட்டினான் அதே மற்றொரு திருஷ்டாந்தம் காட்டுகிறார் உறங்குகிற பிரஜையை தாய் முதுகிளை அணைத்துக் கொண்டு கிடக்குமா போலே தான் அறிந்த சம்பந்தமேதுவாக விடமாட்ட ஒரு குழந்தை தூங்குகிறது வயசு ஆனாலும் தாயார் தகப்பனாருக்கு அப்படிப்பட்ட குழந்தைய பத்தி இங்க சொல்லல ஒரு பிரஜை என்றால் சிறிய குழந்தை அதற்கு தன்னை பற்றி தெரியாது ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் இருக்கக்கூடிய குழந்தை அதற்கு பற்றியும் தெரியாது தாயை பற்றியும் தெரியாது ஆனால் தாய் என்ன செய்கிறார் என்றால் தனக்கு தெரியும் தாயுக்கு தெரியும் குழந்தை இதை யார் ரட்சிக்க போகிறார் நாம் தானே ரட்சிக்க வேண்டும் என்று அந்த வாத்சல்யத்தின் காரணமாக அந்த குழந்தை மிகச்சிறந்த வாட்சல்யம் தாயார் இருக்க இதன் காரணமாக விடாமல் அதை அனைத்து கொண்டே உறங்குகிறார் முதல்ல கட்டின் எப்பொழுதும் தூங்குறார் இவளுடைய தாயார் சொன்னாலும் கூட இந்த பெண் கட்டின்னு தூங்குறாரு இந்த பெண்ணோட தாயார் வந்து சொல்லுவாரு எதற்காக விரும்ப அந்த குழந்தையை கட்டிட்டு இருக்கேன் இந்த பக்கம் திரும்பி படுத்து கை வலிக்க போறதே ஒரே பக்கமா படுத்துதா கை வலிக்க போறத இந்த பக்கம் திரும்பி படுத்து போயேன்னு சொன்னா அதை எப்படி படுத்துக்க முடியும் நீ அப்படிதான் படுத்துனு இருந்தியா நான் குழந்தையா இருக்கும்போது நீ அப்படிதான் படுத்துட்டு இருந்தியா என்று அவளுடைய தாயாரையே பார்த்திள் கேத்து விடுவர் அது ஒரு காலத்திலையும் நடையா நடக்காது தாயுடைய வாத்சல்யம் அப்படிப்பட்டது எப்பொழுதும் அனைத்து கொண்டே கிடப்பல் குழந்தையை இதற்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் தெரியுமா இவள் தாயார் இவள் தான் ரட்ச கை நமக்கு என்று குழந்தைக்கு தெரியுமா ரெண்டும் தெரியாது சம்பந்தமும் தெரியாது இவள் தான் ரட்சிக்க போயிறாள் என்பதும் தெரியாது எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கக்கூடிய குழந்தையை தாயார் கேவலம் தன்னுடைய வாத்சல்யத்தாலே அனைத்து கொண்டு கிடக்கிறா போலே எம்பெருமானம் உறங்குகிற பிரஜையை தாய் முதுகலை அணைத்துக்கொண்டு கிடக்குமா போலே இவர்கள் சத்தையே நோக்கி கொண்டு எப்பொழுதும் இவர்களுடைய சத்தையே நோக்கி நாம் உள்ளே இருக்க வேண்டும் இல்லாம போனால் இவர்கள் தரிக்க மாட்டார்கள் ஆத்மா என்று ஒரு வஸ்து நிலைத்து நிற்கவே நிற்காது அதை பார்த்து எம்பெருமான் எப்பொழுதும் உள்ளுக்குள்ளே உரைகிறான் விட்டு போய்ட்டு ஆக என்னாலே எப்படி இருந்தாலும் சரி இவர்கள் கெட்டவர்களோ நல்லவர்களோ அதையெல்லாம் பார்ப்பதே கிடையாது உள்ளுக்குள்ளே மறைந்து கிடைக்கிறான் அந்த எம்பெருமான் அதைத்தான் தெரிவிக்கிறார் இவடத்திலே அகவாயிலே அனைத்து கொண்டு ஆட்சியில் தொடர்ச்சி நன்றி விடாதே அந்த வாயில எப்போ அணைச்சுருக்கான் ஆட்சியில் தொடர்ச்சி நன்ற இவன் ஆட்சியை கைப்பற்றாத போனாலும் தொடர்ச்சி இருக்கணும் பொழுது ஒரு எதிர்கட்சி அது எப்பொழுதும் அறிக்கை விட்டுட்டே இருக்கணும் ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருந்தாதான் ஜனங்களுக்கு இப்படி ஒரு கட்சி இருக்குன்ற ஞாபகமே இருக்கும் சொல்லும் அதே போல எம்பெருமானம் என்ன செய்கிறான் உள்ளே இருந்து எப்பொழுதும் இதனுடைய சத்தையே நோக்கி கொண்டு இருக்கிறான் இதை விட்டு போய்விடக்கூடாது உள்ளே இருந்தோன்ன ஏதாவது ஒரு காலத்தில் நம்மை அறிவன் இவன் நமக்கு ஆட்பட்டு விடுவன் என்கிறார் அந்த எதிர்பார்ப்போடு கூட எம்பெருமான் எப்பொழுதும் உழுக்குள்ளே கிடக்கிறான் ஆட்சியில் தொடர்ச்சி நன்றில் விழாதே சத்தையே நோக்கி உடன் கேடனார் இவர்களோடு கேடாக நினைக்கிறான் அந்த பெருமான் நாம் நரகத்துக்கு போனாலும் சொர்க்கத்துக்கு போனாலும் கூடவே வரா சொர்க்கத்துக்கு போனா ஆத்மாக்குள்ளே எம்பெருமான் இருப்பான் நரகத்துக்கு போனா ஆத்மாக்குள்ளே எம்பெருமான் இருக்க மாட்டான் என்பது கிடையவே கிடையாது போனாலும் சரி ஆத்மாக்குள்ளே எப்பொழுதும் உரைகிறான் அந்த எம்பெருமான் இவர்களை விட்டு போவதே கிடையாது அப்படி சதாசர்வகாலம் நமக்குள்ளே உரையக்கூடியவன் அந்த எம்பெருமான் அப்படி உறைந்து கொண்டு உடன் கேடனான் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய கேடன்னா தனக்கு ஏற்படக்கூடிய கேடாக நினைக்கிறான் தனக்கு ஒரு கேடும் கிடையாது சொர்க்கத்துக்கு போனாரோ நரகத்துக்கு போனாரோ அனுபவம் யாருக்குமாவுக்குத்தான் அனுபவமே தவிர அதற்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு ஒரு காலத்திலேயும் அதிலே அனுபவம் கிடையாது அனுபவம் ஜீவாத்மாவுக்கு அனுபவமே தவிர பரமாத்மாவுக்கு அனுபவம் கிடையாது அப்பொழுது உடன் கேடனா என்று தெரிவிக்கிறாரே இவ்விடத்திலே என்று விசாரிக்கிறார் சுவாமி மனவாள அற்புதமாக வியாக்கியானம் விடுகிறார் இடத்திலே உடன் கேடன் என்றார் அவனுக்கு கேடு எந்த நினைவில்லை மனசாதே நினைக்கிறார் இந்த எம்பெருமான் இப்படி கஷ்டப்படுகிறாரே இந்த நகரத்திலே சம்சாரமே ஒரு நகரம் நரகம் சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் எல்லையற்ற துக்கத்தையே விளைவிக்கக்கூடியது இந்த சம்சாரம் ஆகிறது மிகப்பெரிய சாகரம் இது சமுத்திரம் அப்படிப்பட்ட இந்த சமுதிரத்திலே எப்பொழுதும் துக்கத்தை தவிர சந்தோஷம்னு நாம சந்தோஷம் இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கும் அவ்வளவுதானே தவிர உண்மையிலே ஆராய்ந்து பார்த்தார் சந்தோஷம் என்பது கிடையவே கிடையாது அறுவத்தர் வர இந்த பார்த்து என்ன சுவாமி சௌக்கியமானு கேட்கிறோம் கேட்ட உடனே சௌக்கியமா இருக்கேன் ஒரு குறவும் இல்லைங்கிறான் போன வருஷம் வரும்போது ஏதோ கால்ல கொஞ்சம் வடின்னு சொன்னீரே அது எப்படி இருக்குன்னு கேட்கிறோம் கேட்ட உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஐயோ கார் வலி போய் இடுப்பு வலி வந்து தலை வரைக்கும் வந்து வருஷம் சொல்லிகிட்டே போற ஞாபகத்துட்டோனா அப்பொழுது இப்பொழுதுதான் சற்று நேரத்துக்கு முன்பாக சௌக்கியமா இருக்கேன்னு சொன்னார் அடுத்தபடியா உடனே கால்வழியை கேட்டவுடனே தலைவலி வரைக்கும் வந்து இப்படி இந்த சம்சாரத்திலே துக்கத்தை தவிர வேறொன்று கிடையவே கிடையாது அப்படி இந்த சம்சாரத்திலே அந்த எப்பெருமான் யோசித்து பார்க்கலாம் இவர்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்களே என்று அதுதான் அவனுக்கு கேடு இவர்களோடு உடன் கேடனா இருக்கிறான் அந்த பெருமான் மனதளையிலே மிகவும் வருத்தத்தை அடைகிறான் வருத்தத்தை அடைந்து இவர்கள் அசத்தர்மங்களிலே பிரவர்த்திக்கும் போது மீட்க இவர்கள் கெட்ட காரியங்களிலே ஏதோ ஒன்று செய்யணும் நினைக்கிறார் சாஸ்திரத்தை கொடுத்தான் கைகால் முதல அவயங்கள் கொடுத்தது மட்டுமா சாஸ்திரத்தையும் கொடுத்தான் மானும் பிரதீபங்கு கார்கு கோதாதி வேத சாஸ்திரத்தை கொடுத்தான் இவர்களுக்கு கொடுத்து கொண்டு நடப்பர்கள் என்று பார்த்தான் நடப்பர்கள் பார்த்தார் இருட்டு நல்ல இருட்டில பெரிய தீபத்தையும் எடுத்துன்னு போய் ஒரு பெரிய குழியிலே விழுக்கலா போலே இந்த இருள் தருமா நியாயத்திலே நாம் இந்த சாஸ்திரம் பெரிய அந்த தீபத்தை கொண்டு இந்த சம்சாரத்திலேயே ஒழிகிறோம் மறுபடியும்பிலே நாம் விழுந்து கொண்டே இருக்கிறோம் அதை பார்த்தா பெறுமா இனி இவர்கள் தேரமாட்டார் போட இருக்கிறதே என்று நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறார் இவர்கள் அசக்கர்மங்களிலே பிரவர்த்திக்கும் ஏதோ கெட்ட காரியங்களில ஈடுபடுகிறார்கள் இந்த சம்சாரி என்பதை நமக்கு தெரிவதில்லை அப்படி செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா அப்படி கூட உண்டா அப்படின்னு கேட்கணும் அப்படி செய்யிறோம் இவர்கள் அசக்கர்மங்களிலே பிரவர்த்திக்கும் போது மீட்க மாட்டாரே அந்த எம்பெருமான நான் ஏதோ ஒரு கெட்ட காரியம் செய்யும்போது நம்மை அதிலிருந்து நிவர்த்தி அடையும்படியாக செய்யும் சாமர்த்தியம் உண்டா என்று கேட்டார் உண்டு அந்த காரியம் செய்யாமல் தடுத்து அந்த எம்பெருமான் உள்ளே இருக்கான் அந்த காரியம் செய்யக்கூடாது என்று அவன் மனதில் நினைத்தான் நாம் அந்த காரியம் செய்ய மாட்டான் கெட்ட காரியம் கட்டாயம் செய்ய மாட்டான் ஆனா ஏன் அப்படி செய்யவில்லை என்று கேட்டால் அப்படி செய்தால் எல்லாரும் நல்ல காரியம்தான் பண்ணிட்டு அப்பொழுது இவனுக்கு என்று ஒரு ஜானம் கொடுத்திருக்கிறான் எம்பெருமான் கீழே விண்ணப்பித்தேன் சிட்சக்தி இந்த ஞானத்தை கொண்டு இந்த காரியம் செய்ய வேண்டும் இந்த காரியம் தவிர வேண்டும் என்று ஞானம் கொடுத்திருக்கிறான் இந்த எம்பெருமான் அந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார் அந்த கொண்டு நாம் அறிய வேண்டியதையெல்லாம் அறிந்து செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து தவிர வேண்டியதையெல்லாம் தவிர்ந்திருந்தால் தான் அந்த எம்ப அந்த சாஸ்திரத்துக்கு பிரயோஜனமே தவிர அல்லாத பொழுது சாஸ்திரம் வெர்த்தமாகிவிடும் ஆகையால் இந்த உள்ளே இருந்து இவர்கள் ஏதாவது ஒரு கெட்ட காரியம் செய்தார் ஒவலம் பார்த்திருக்கிறார் இருக்கிறார் பார்வையிட்டு நோக்குவதே கிடையாது என்று உதாசீனரை போலே இருந்து மீட்க மாட்டாரே உதாசீனரை போலே இருக்கிறார் என்றார் கண்டும் காணாம இருப்பவர்கள் பார்த்தாலும் மாதிரி உள்ளே இருக்கானோ இல்லையோ என்று சந்தேகப்படும்படியா இருக்கா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம் யாராவது ஒருத்தர் வந்த எங்கள் சுவாமி ஆத்மாவை காட்டும் ஏதோ ஆத்மாவுக்குள்ள பரமாத்மான்னு வேற சொல்றேன் முதல்ல ஆத்மாவை காட்டும் அப்புறம் பரமாத்மாவை பார்த்துக்கணும் காட்டும்னு சொன்னா காட்ட முடியுமோ யாரும் காட்ட முடியாது யாரும் பார்த்ததில்ல அதெல்லாம் ஞான செய்யக்கூடிய பெரிய அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடியதுமாவை நாம் ஒரு காரியம் செய்கிறோம் மறைந்து குறைக்கிறான் இதெல்லாம் சொன்ன யாரும் ஏற்றுக்கிறதாவே இல்லை இந்த காலத்துல அப்படி இருக்கும்போது அந்த எம்பெருமான் இவர்கள் அசக்கர்மங்களிலே பிரவர்த்திக்கும் போது ஏதாவது கெட்ட காரியம் செய்தார் இவர்களே தடுக்கலாம் என்று கேட்டார் தடுப்பதில்லை என்ற எம்பெருமான் உதாசீனரை போல இருக்கிறான் காணாமல் இருக்கிறான் பார்வையிடுவதே கிடையாது செய்யட்டும் இவர்கள் என்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறார்களோ செய்யட்டும் இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தோம் கொடுத்தோம் அதை கொண்டு செய்ய வேண்டியதையெல்லாம் செய்யட்டும் இவர்கள் என்று பேசாமல் இருக்கிறான் இந்த எம்பெருமான் அப்பொழுது அவன் பார்க்கிறான் ஏதாவது ஒரு நன்மையை கிடக்குமோ ஏதாவது எப்படியாவது இவர்களை மீட்டு விடலாம் இந்த சம்சாரத்தில் இருந்து எப்படியாவது மீட்கலாம் என்று நினைக்கிறான் இந்த எம்பெருமான் நன்மை என்று ஏதாவது ஒன்று கிடைக்குமா இவர்கள் இடத்துல ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ண மாட்டார கொஞ்சமாவது நன்மை என்று பேரிடராவது தீமையும் காணாதே நன்மைன்னு பேர் போல இருக்கக்கூடிய ஒரு தீமை தீயசெயர் தான் அதுவே நன்மையிலே போய் முடிகிறது அப்படி ஏதாவது ஒன்று உண்டா என்று பார்க்கிறான் எம்பெருமான் இதற்கு நாலு திருஷ்டாந்தங்கள் காட்டினார் சுவாமி விசதாட்சி அவனிகளான மனவாள வெள்ள தெரிவித்தார் ஒருத்தன் எப்பவும் கொலை செய்வது இதையே பொழுதுபோக்காக கொண்டிருக்கிறான் பரஹிங் காரை வெற்றது கையை வெற்றது கொலை செய்வது பொழுதுபோக்காக கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கக்கூடியவன் அவனைய வைஷ்ணவனுக்கு பாகவதனுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவனை கொன்று விடுகிறான் அடித்து விடுகிறான் அடித்த உடனே எம்பெருமான் இதையே நன்மை என்று எழுதி அவன் பண்ணது தீய செயல் பரஹிம்சை செய்யலாமா இன்னொரு வதை செய்யலாமா கட்டாயம் செய்யக்கூடாது அப்படி இருக்கும்போது ஒருத்தனை செய்ததையே எம்பெருமான் நற்செயல் என்று எழுதி கொள்கிறான் காரணம் அவன் அந்த பாகவதனுக்கு விரோதி விரோதி ஒரு பாகவதனுக்கு ஆகையாலே அது தீய செயலாக சாஸ்திரத்திலே அது தீய செயல் என்று சொல்லியிருந்தாலும் அதை நன் நற்செயல் என்று நன்மை என்று எழுதிக்கொள்கிறான் அந்த எம்பெருமான் இதைத்தான் சத்ரபந்து விற்காந்தத்திலே பார்க்கணும்னா வைத்தவன் நின்று முன்னெடுத்துடைய பெயரார் கத்திரபந்து பராமதி கண்டுகொண்டார் இத்தனை ஏடிகரான இறங்கு நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியும் பிணங்குமாற என்கிறார் தொண்டனைப்புடியால் தம்முடைய திருமாரையில் சத்ரபந்து என்று ஒருத்தன் அக்காலத்திலே இக்ஷ்வாபு வம்சத்திலே பிறந்தவன் அப்படிப்பட்டவன் ராஜ்யத்தை எல்லாம் விட்டா காட்டிலே வந்து இருந்தான் சத்ரபந்து என்றார் என்று அர்த்தம் மிகவும் கேடு கெட்டவன் அவன்யர்களுக்கு விபரீத லட்சணையாவை தெரிவிக்கிறார்கள் பந்து பந்து என்றால் உறவினன் சத்திரியனுக்கு மிகவும் வேண்டியவன் என்று இந்த சத்தமானது காட்டுகிறது ஆனால் உண்மையிலேயே சத்ரியர்கள் எல்லோரும் அவனை நிந்தித்தார்கள் மிகவும் தாழ்ந்தவன் என்று வெறுத்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த சத்ரபந்து அவன் காட்டில இருந்தான் எல்லாரையும் அடிக்க வேண்டியது கொல்றது பறிக்கிறது கொள்ளையடிப்பது தீர்த்தம் வேண்டும் என்று நினைத்தார் இவனை பார்த்தவாரு அப்பா எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் வேணும் இங்க கொஞ்சம் தீர்த்தம் கிடைக்கணும் அங்க எதிரொரு நதி போறது அவ்விடத்துல போனார் தீர்த்தம் கிடைக்கணும் நிறைவடத்துக்கு போனார் மயக்கம் வேற இவருக்கு தாபம் பசி மயக்கத்துல கால்தபடி அந்த இந்த அருவியிலே அதிலேயே விழுந்து விட்டான் இந்த குடத்துல விழுந்தான் விழுந்தவாறே பார்த்தான் நட்சத்திர பந்து ஓடியே அவரை எடுத்தான் தரையிலே கொண்டு வந்து போட்டா போட்டு நன்றாக விசிறியாத வீசி ஆஸ்வாசப்படுத்தி சிலர் தாமரை கிழங்குகளையும் கொண்டு வந்து இவருடைய பசியை போக்குவதற்காக கொடுத்த உடனே இவர் கேட்டார் பா இவ்வளவு நல்லவனா இருக்கியே இந்த காத்திலே நீ யார் காத்திலே வசிக்கிறாய் நல்லவனாக இருக்கிறாய் அப்படி இருக்கும் போது தீய செயல்களை எல்லாம் செய்கிறாய் ஒருத்தனை கொள்ள வேண்டும் கொலை செய்ய வேண்டும் எதற்காக பண்ணி நல்ல மனசோட இருக்கிறாயெல்லாம் விட்டு விட முடியாது எனக்கு செய்யும் காலத்திலே மூன்று எழுத்துடைய ஒரு பேரை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே செய்தார் ஒரு குற்றமும் வராது இந்த பாவத்தில் இருந்து நீ மீண்டு விடலாம் என்று தெரிவித்தார் அவர் அறிவித்தவாறே அந்த மூன்று எழுத்து என்பதை பற்றி பாட்டிலை தெரிவிக்கவில்லை தொண்டடி கொடியார் கத்திர வந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டான் வைத்தவள் உபதேசித்தார் அவர் பராங்கதி கண்டு கொண்டான் சொல்லி சொல்லி அடுத்த ஜென்மத்திலே நல்ல ஜென்ம நல்ல ஒரு குடியில பிறந்து பிற்பாடு பராங்கதி என்று சொல்லக்கூடிய பனவத சாம்ராஜ்யத்தை அடைந்தான் என்று பாட்டிலே அந்த இடத்துல தான் விசாரித்தார் பெரியவாச்சான் அவர் ஆழ்வார்தான் தெரிவிக்கல நாமும் சொல்லாமல் இருந்தா சம்சாரிகளுக்கு தெரியவே போறதில்லை இவர்களும் மூணு எழுத்து மூணு எழுத்துன்னு சொல்லிட்டே இருப்பார் நாமாவது தெரிவிக்கணும்னு நினைத்த பெரியவாச்சான் பிள்ளை மூணெழுத்து என்றார் கோவிந்தா என்று எழுதினார் கோவிந்தா எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே பர்வதத்தை அடைந்தான் சரித்திரம் பார்க்கிறோம் அதை தெரிவிக்கிறார் இப்படி இவன் கொலை செய்தாலும் அதிலேயும் ஒரு நன்மை என்று இருக்கக்கூடிய அந்த கோவிந்த நாம உச்சாரணத்தை அந்த எம்பெருமான் மகிழ்ந்து பரவத சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறார் இது நன்மை என்று ஒரு தீமை அல்லது சில பேர் இருக்கா நல்ல இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்கும் பொழுது அநேகமாக கோயில்களுக்கு எல்லாம் வருதுல்ல இந்த காலட்சேபம் உபன்யாசம் இதெல்லாம் எப்போ அறவது தாண்டி நப்புறம் கை கால் உட்கார முடியல நீட்ட முடியல தூப்பம் காது சரியா கேட்கறது காரக்ஷேம்க்கு போறதோ அல்லது கோவிலுக்கு போறதோ இதெல்லாம் செய்யறதே போனேன் பாஸ் சிக்ஸ்டி அவரை கழிந்தார் தான் வருதுன்னு வச்சுட்டு இருக்கா தலையில இன்னும் ஒரு முடி கூட நிறைக்கல அத பிள்ள இதுக்கெல்லாம் அன்னகசனம் காத்துல இருக்கிறவானும் கேட்குறா பெரியவர்களாவது சிக்ஷிக்க வேண்டும் அதை விட்டு விட்டு ஒரு தலைமுடி கூட அப்படி ஒரு கேடான காலம் அது நிற்க அப்படி இருக்கும்போது இந்த சில இளைஞர்கள் கோவில்களுக்கு செய்கிறார்கள் எதற்காக கோயில்களுக்கு செய்கிறார அங்கு நிறைய பெண்கள் வருவர்கள் பெண்களை பார்க்கணும் கோயிலுக்கு போறவா நிறைய பேர் பெண்கள் பார்க்கணும் என்று கோயிலுக்கு போற கோயில் போகும் பாடத்திலே அதிலேயும் ஒரு நன்மை என்று பெயரிடுகிறான் பெருமாள் இவர்களை பார்த்து செய்ய தீமையாக இருந்தாலும் அதை நன்மை என்னுடைய கோயிலுக்கு வந்தாலே நீ என்னை பார்க்காமல் போனாலும் நான் உன்னை பார்க்கிறேன் பெரும் அற்புதமான பாட்டு அப்படிப்பட்டனான் மாதரா கயற்கனும் வடையும் அழுதுவேன் நல்ல ஸ்திரீகள் அவருடைய கண் அடகிலே ஈடுபட்டு அவர்கள் பின்னாடி போயிட்டே இரு தொடர்ந்து போவதுதான் எனக்கு வழக்கம் அப்படி போகும்போது தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியான ஸ்ரீரங்க நாச்சியாரை சேமிக்க போனோம் திருவரங்கம் பெரிய கோயில் அதை தேவதேவி பின்னாடி சுற்றின்னு இருந்தேன் அனைத்து திரிந்து அவ கோயிலுக்கு ஒரு விடா அவடை பாக்கணும் அவளோட கண்ணடக பாட்டணும் அதுலயே ஈடுபட்டு கோவிலுக்கு சென்றேன் அப்பொழுது எவ்வருமா திருவரங்கராஜன் செய்தான்றா ஒரு சமயம் அவர் போன உள்ள போகும்போது அற்புதமான புறப்பாடு நம்பெருமாடுக புறப்பாடு ஜெயலலிதார்கள் வாசல நம்பெருமாள் புறப்பட்டு எழுந்த ரொல்கிறார் எழுந்தாலத்துல தொண்டடிப்புடி ஆழ்வாரை பார்த்தார் தொண்டடிப்புடி ஆழ்வார் நம்பர்மாரை ஏறத்தும் பார்க்கல எங்கயோ பார்த்து இருந்தார் தொண்டடிப்பொடி ஆழ்வார் இந்த தேவதேவி வந்திருப்பாரான் பார்த்து இருக்காரு கோவில்ல அப்படி இருக்கும்போது தொண்டடி பொடியாழ்வாரை பார்த்து நம்பெருமாள் தெரிவித்தார் போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்தான் போதரை மாறு மாறுவோம் அழுவீர் உமைதான் எதிர்பார்த்தோம் நம்ம பார்க்க தானே வந்தீர் நீர் உமைதான் எதிர்பார்த்தோம் வந்துட்டீரா ரொம்ப சந்தோஷம் எங்கேயோ சுத்தி தெரிந்தீர் என் கோயிலுக்கு வந்து நின்றது ரொம்ப சந்தோஷம் என் புத்தியில் புகுந்து என்னுடைய புத்தியில புகுந்தான் இந்த பெருமா தன் வாழ் ஆதரவு வைத்த அழக தன்னுடைய அழகை காட்டினா அழகை காட்டினவாறே இது என்ன அழகு அழியக்கூடிய அழகு இது ஸ்கிரீனுடைய அழகு இன்று அழகு என்று சொல்வதெல்லாம் நாளை இல்லை என்று ஆயிவிடு அப்படிப்பட்ட இந்த அழகிலேயே ஈடுபட்டு கிடந்தோமே என்று நினைத்து அந்த அழகை விட்டேன் எது உண்மையான அழகு நம்பிர்வாருடைய அழகு உண்மையான அழகு மனமார் அழகு உண்மையான அழகு இதுதான் இங்கே தவிர மற்றொருத்தருக்கு அழகு இல்லை அதில் ஒரு பே ஒரு தீமை தீமை தான் கோயிலுக்கு போர் எதை உத்தேசத்துக்கு போனா ஸ்திரிகள் வருவர்கள் என்று உத்தேசத்துக்கு போனா அது என்னவோ தீமைதான் ஆனாலும் கோவிலுக்கு போயினானே எதே வேற வேற இடத்துக்கு போலயே ஏதோ பார்க்கு பீச்சுன்னு போகாத கோவிலுக்கு வந்தானோ நன்மை என்று எழுதி கொள்கிறான் தயப்பெருமா நன்மை என்று பெயரிடதா தீமை அல்லது பசுவை அடிக்கணும்னு போறாட்டேன் தன் வயல்ல மென் அந்த பசுவை அடிக்கணும்னு போகும் காலத்துல கையில குச்சியை எடுத்துட்டு போறான் அது கோவில சுத்தி வந்துடுறது கோவில் என்று பார்ப்பதில்லை என் காலத்துல அடிக்கணும்ன்ற ஒரே நோக்கம் அந்த பசுவை ஆகையாலே குச்சியை எடுத்துட்டு அந்த பசுவை சுத்தி வரா உடனே அந்த எம்பெருமான் என் கோவிலை பிரதக்ஷணம் செய்த அவன் எழுதி கொள்கிறான் என்னுடைய கோவிலை பிரதக்ஷணம் செய்தாயே அதுவே ஒரு நன்மை என்று எழுதி கொள்கிறான் அங்க கோவில் இருந்தது இவன் பார்த்திருந்தனே ஆனால் இந்த பசுவை பின்தொடர்ந்து போயிருக்க மாட்டான் பசுவை பின்தொடர்ந்து போனதே அதை அடிக்க வேண்டும் என்று கோவில் நடுவிலே இருப்பது அவனுக்கு தெரியவில்லை இதையே எம்பெருமான் சூர்தம் நன்மை என்று எழுதி கொள்கிறான் இப்படி பலபடியாக அந்த எம்பெருமான் ஏறிடுகிறான் நம்மேலே ஒரு சூர்தத்தை ஒரு நன்மையை ஏறிட்டு நன்மை என்று பேரிடலாவது ஒரு தீமை இதெல்லாம் தீய செயல்கள் இருந்தாலும் அந்த எம்பெருமான் நன்மை நன்மை என்று பேரிடுகிறான் நன்மை என்று பேரிடலாவது ஒரு தீமையும் காணாதே இப்படி ஒரு தீய செயலை கூட நம்மிடத்திலே அவன் பார்ப்பதில்லை பெருமான் எவ்வளவோ ஆராய்ந்து இப்படி ஒரு காரியத்தை செய்வனோ இந்த சேதனன் என்று பார்க்கிறான் பெண்கள் தேடி போவனா கோயிலுக்கு ஒருவனா அப்பொழுது அல்லது பசுவை வரும் காலத்திலே கோயிலை பிரதனம் செய்து வருவனா இதையெல்லாம் பார்க்கிறான் இந்த இப்படி கூட ஒன்று சேரமாட்டே என்கிறது இந்த சேத நடத்தை நம்ம இடத்துல அப்படிதான் கடந்து இப்பொழுது வந்திருக்கிறோமே தவிர அதெல்லாம் கடக்காமல் வரவில்லை நாம் எல்லோரும் அப்படி அந்த எம்பெருமான் பார்க்கும் காலத்திலே ஒரு நன்மை என்று பெயரிடலாவது ஒரு இவையும் காணாதே நெத்தியை கொத்தி பார்த்தால் ஒருவரியானும் பசை காணாத ஒழிந்தவாறு நெத்தியை கொத்தி பார்த்தால் பசை தெரிவதில்லை நல்ல ஒரு பாம்பு பெரிய பாம்பு கடிச்சு விடுறது கடித்தவா விஷம் பரவுகிறது அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று வழி வைத்தியனை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் வைத்தம் வந்து பார்க்கிறான் நல்லா பரவிடுத்து விஷமானது பொழுது இவனுக்கு ரத்த ஓக்டம் இருக்கா முதல்ல பார்க்க வேண்டியது என்ன இவனுக்கு ரத்த ஓட்டம் இருக்கா என்று பார்க்கணும் ரத்த ஓக்டம் இருந்தால்தான் மருந்து கொடுத்தால் அந்த ரத்தோடு அந்த மருந்து கலந்து இந்த விஷத்தை முறியடிக்குமே தவிர ரத்த ஓட்டமே இல்ல நின்னு போயிடுத்து ரத்த ஓட்டம் என்று சொன்னார் மருந்து கொடுத்து பிரயோஜனம் அப்பொழுது அந்த வைத்தியனானவன் நெத்தியை கொத்தி பார்க்கிறான் ஒரு உரத்துல கீறி பார்க்கிறான் ரத்தம் கசிஞ்சு வெளியிலே வந்ததே ஆனால் சரி ரத்த ஓட்டம் இருக்கு மருந்து கொடுத்தால் விஷத்தை முறியடிக்கும் அந்த ரத்தத்தோடு கலந்து போய் என்று கொண்டு மருந்து கொடுப்பன் வைத்தியன் அல்லாத பொழுது நெத்தியை கொத்தி பார்த்தால் ஒரு வழியாலும் பசை காணாது ஒழிந்தவாறு நெத்தியை கொத்தி பார்த்து பசை ஒன்றும் தெரியல என்று சொன்னால் அப்பிராபியம் இனி இவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான் இது வைத்தியன் வர வேண்டிய கேஸ் இல்ல வாத்தியார் வர வேண்டிய கேஸ் வாத்தியார் மேல காரியம் பண்ண வேண்டியதான் இனிமே வைத்தியன் வந்து பிரயோஜனம் இல்லை என்று தெரிவித்து விடுவான் வைத்தியன் அப்படி நெத்தியை கொத்தி பார்த்தால் ஒரு வழியாலும் பசை காணாது ஒழிந்தவாறு அப்பிராப்பியம் என்று கண்ண இனி நமக்கு இவன் கிடைக்க மாட்டான் என்று நினைத்த எம்பெருமான் இனி போயிட்டு இந்த வஸ்து நமக்கு கிடைக்காது என்று விட்டு விடுகிறான் அப்படிதான் பார்த்தான் ராவணனும் கூட வருவன ஒருவன ஏன் ராவணை விட்டு வைத்திருந்தான் பெருமடத்திலே ஒரு பிரம்மாஸ்திரம் இல்லையா காகத்தின் பின்னிலையிலே பிரம்மாஸ்திரத்தை அனுப்பினான் அந்த பிரம்மாஸ்திரம் எங்க போயிட்டு நேற்றைய தினம் அடியனுடைய திருத்த தெரிவித்த காகத்தின் பின்னாடி பிரம்மாஸ்திரத்தை அனுப்பினான் அந்த பிரம்மாஸ்திரம் இல்லாமல் போயிற்றா என்று குற்றமாக ராமன் ராமன் இடத்திலே உள்ள தோஷத்தை அனுமான இடத்திலே தெரிவித்தாள் என்று தெரிவித்தார் அது அந்த எம்பெருமான் எதற்காக அப்படி செய்தான் அதற்கு சமாதானத்தை விண்ணப்பிக்கிறேன் நம்மோடு சேர்ந்து போவனோ வாழ்ந்து போவனோ என்று ஆந்தனையும் பார்த்தான் இந்த எம்பெருமான் இப்பொழுதே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க ராவணன் வருவனோ வருவனோ சீதை சிறிது லங்கையிலே இருந்தாலும் ராவணனை அடைந்து விடுவோமோ விடங்குவோமோ என்று ஆந்தனையும் பார்த்தான் கடைசி வரைக்கும் அந்த சுக்ரீவனை அழைத்து வர சொல்லி சொன்னான் அக்காலத்திலே சக்கரவர்த்தி திருஷ்டேஷ்டா தத்தமஸ்யா அவையம்மையா பீஷனோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் சுக்ரீவா நீ போ அங்கு போ போய் பாரு வந்திருக்க கூடியவன் விபீஷணனா என்று பாரு நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டது அக்காலத்திலே சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நிறைய கெட்டவன் இந்த விபீஷணன் பின் பிறந்தவன் பலபடியாக தெரிவித்தான் ராமன் கடைசியிலே நான் அவனை சேர்த்துக் கொள்ளத்தான் போகிறேன் நீ போய் அழைத்துவா என்று சுக்ரீவனையே அழுப்பினான் அனுப்பின காலத்தில சுக்ரீவனும் கடம்பிட்டான் நாலடி போனவாறு நில்ல நில்ல சுக்ரீவா வணை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதெல்லாம் தேவையில்லை வந்திருக்கக்கூடியவன் ராவணனாக இருந்தால் உடனே அழைத்து வந்துவிடு தயங்கவே தயங்காதே அணையை நம் வரிசிரேஷ்டா தத்தமஸ்யா விபீஷ சுக் விபீஷனோவா ராவணாக விபீஷணனாக இருந்தாலும் சரி அல்லது ராவணனாக இருந்தால் மிகவும் சந்தோஷம் காரணம் என்ன என்றால் விபீஷணனாக இருந்தால் அவன் கூட வந்திருக்கக்கூடிய நான்கு ராட்சசர்கள் வாழ்ந்து போவார்கள் அதே ராவணனாக இருந்தால் ஒரு ரங்கா ராஜ்யமே வாழ்ந்துவிடும் ஆகையாலே ராவணனாக இருந்தால் உடனே அழைத்து என்று தெரிவித்தான் பிற்பாடு லங்கைக்கு சென்றான் வந்தவன் விபீஷணன் ராவணன் வரலே அதுலேயே வருத்தம் லங்கையில போய் எம்பெருமான் எத்தனையோ காரியங்கள் செய்தான் எப்படியாவது இந்த ராமனே ராவணை நாம் அடைந்து விடலாம் என்று நினைத்தான காலத்தில கடைசி நாள் யுத்தம் அதற்கு முதல் நாள் எல்லாம் போயிற்று ராவனுக்கு தே உடிந்தது மா உடிந்தது தேரோட்டி போனான் எல்லாம் போயிட்டு நிராதி நின்றான் வீரஹா என்கிறார் ஸ்ரீ வால்மீகி பகவான் எல்லாம் போயிட்டு அப்பொழுதும் ராமபானம் வந்து விழுந்து கொண்டே இருந்தது ராவணன் மேல பானம் நிக்கவே பார்த்தான் ராவணன் ராமபானம் இப்படி விழாதே நிராயுத பாணியாக நின்றோமாக ராமபானம் ஒரு காலத்திலேயும் ஒருவனை அண்டாது அப்படி இருக்கும்பொழுது என்று பார்த்தான் கையில பார்த்தா அந்த பிடி இருக்குமே அந்த பிடி மட்டும் கையில இருந்தது ராவன் கையில வில்ல எல்லாம் போயிடுச்சு மேல போயிடுது அடிபாகம் போய்விட்டது எல்லாம் போயிடுச்சு ஆனா நடுவுல இருக்கிற பாகம் மட்டும் கையில இருந்தது அதையும் கீழே புகட்டான் ராவணன் பிற்பார் இது கையில இருக்கிறபடினாலே பானம் இன்னும் வந்து விழுந்து கொண்டு இருக்கிறது இதை விட்டாத்தான் பானம் சால சாஞ்ச வீரா என்று அக்காலத்திலே விட்டானே ராமபானம் நிர்யாகி ரத்தி சதன்விலம் இன்று போய் நாளைவா இன்னைக்கு போ ராவணா நாளை தினம் நல்ல புது தேர் எடுத்துக்கோ ராத்திரியெல்லாம் போய் உறங்கு நல்ல உப்பு காப்பனம் போட்டுக்கோ கொண்டாட்டிகள் நிறைய பேர் இருக்கா உப்பு காப்பனம் போட சொல்லு நிறைய கட்டெல்லாம் போட்டுக்கோ உடம்புக்கு நாளைக்கு புதுசா தேர் எடுத்துக்கோ புதுசா குதிரைய புட்டிக்கொள் நல்ல தேரோட்டியை எடுத்துக்கொள் வா நாளைக்கு யுத்தத்துக்கு வா என்று சொல்லி அனுப்பினான் இதை அனுப்பினதற்கு என்ன காரணம் அக்காலத்தில ஒரு பானம் போரும் அடுத்த வினாதி ராவணன் கழுத்தை அழுத்திருக்கும் அப்படி செய்யாமல் இன்று போய் நாளை வா என்று அனுப்பினான் இந்த குணத்தை தான் மிகவும் கொண்டாடுகிறார்கள் நம்முடைய அழித்திருக்கிறான் என்ன ஆசை ராமனுக்குனா நாடிக்கு வரும் பொழுது கூப்பின கையோட வருவனும் வில்லெடுக்காமல் தேரெடுக்காமல் கூப்பின கையோட வருவனும் ராத்திரி எல்லாம் யோசித்து பார்ப்பாம் நம்மை பத்தி என்னமா அடித்தான் இந்த எம்பெருமான் ராமன் எப்படி அடித்தான் இனி நமக்கு வாழ்வதற்கு வழியே கிடையாது நடக்கவில்லை பெருமாள் ராவணன் கையிலே தோற்க பாக்கியம் செய்திற்றல் அற்புதமான பங்கி இடுகிறார் அழகிய பெருமாள் நாயனார் வாராயிரப்படியிலே கூடார வெல்லும் சீர் என்கிற பாசுரத்தின் தொடக்கத்திலே பெருமாள் ராவணன் கையிலே தோற்க பாக்கியம் செய்தார் செய்த பாக்கியத்தாலே ராவணன் முடிந்தார் ராவணத்துல ஆசைப்பட்டார் யாரை ஜெயிப்பான் என்று கேட்டார் கூடார வெல்லும் சீர் யார் கூட மாட்டேன் என்கிறார்களோ அவர்களை தான் ஜெயிக்க முடியும் எம்பெருமான கூடுறேன்னு சொல்லிவிட்டார் யாருக்கு ஜெயம்னா யார் கூடுறேன்னு சொல்றானோ அவனுக்கு ஜெயம் எம்பெருமான் தோற்று விடுவன் ஆக ராவணனு காலத்திலே ராவணன் கையிலே சக்கரவர்த்தி திருமான் இவன் கூப்பி நகையோடு பெருமான் அப்படி கடைசி பயந்தம் பார்க்கிறான் இவர்கள் எப்படியோ நம்மிடத்திலே வந்து சேருவர்களா ஏதாவது ஒரு முறையிலே வந்து சேருவர்களா என்று பார்க்கிறான் நெத்தியை கொத்தி பார்த்தால் ஒரு வழியாரும் பசை காணாதொழிந்தார் அதைத்தான் எ செய்கிறான் அப்பிராபியம் என்று கண்ண நீரோடு மீறுவது தனக்கேற இடம்பெற்ற தனக்கு ஏதாவது ஒரு அவகாசம் கிடைத்ததானால் உடனே அதை பிடித்துக் கொள்கிறான் இந்த எம்பெருமான் என் ஊரை சொன்னாய் என் பெயரை சொன்னாய் சோழமலை என்ன திருமால் வந்து என்ஜினரே புகுந்தான் ஆழ்வார் இடத்துல வந்தார் ஒருத்தர் மலை பெயர்கள் எல்லாம் வரிசையா சொல்லுமே அப்படின்னு தெரிவித்தார் தெரிவித்த உடனே ஆழ்வார் தெரிவிக்க தொடங்கினார் பச்சை மலை மலை வரிசையா சில மலைகளினுடைய தெரிவிச்சே வந்தார் கிரமத்திலே திருமாலும் சோழமலை என்ன என்ன திருமால் வந்து நெஞ்சில் புகுந்தான் என்று உடனே வந்துட்டான் நெஞ்சலை ஆக்கிரமித்துக் கொண்டான் அந்த எம்பெருமான் என்கிறார் சுவாமி நம்புள்ள ஈட்டல ஆக அந்த எம்பெருமான் வந்து புகுந்து கொள்கிறான் எப்போதுனா ஏதோ அவனுடைய ஒரு பேரை சொன்னால் போரும் உடனே வந்து செய்கிறான் பெருமான் ஏதோ பேசிட்டு இருக்க நாளைக்கு ஊருக்கு போக போறேன் சொல்றாரு இடத்துல எந்த ஊருக்குன்ற இந்த ஊருக்கு ஏதோ ஒரு ஊர் சென்னைக்கு போக போறேன்னு தெரிவிக்கிறார் தெரிவித்த உன்ன யார பாக்க போறேன் என்னுடைய மாப்பிள்ள அங்க ஒன்னு இருக்கு அதை பார்க்க போறேன் இவருக்கு மாப்பிள்ளையை கண்டா ஆளு அதனால அப்படி தெரிவித்த மாப்பிள்ளைய திட்டணும்னு அவன் பேரை சொல்லிருக்கான் திட்டத்துக்காக பேரை சொல்லியிருக்கான் அதையே இவன் என் பேரை சொன்னாய் என்று எழுதி கொள்கிறான் எம்பெருமான் ஊரை சொன்னாய் என் பேரை சொன்னாய் என் அடியாரை நோக்கினாய் ரெண்டு தம்பதியர் எந்த திருமலை யாத்திரைக்கு போகிறார்கள் திருமலைக்கு போகும் காலத்திலே மலை ஏறி செல்லும் காலத்திலே இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் அவர்கள் பின்னிலே அவர்களுக்கு ஏதோ காரணம் அவ எதுக்கு போறான்னு தெரியல அவ ஏதோ மலையில போய் மாமூல் வசு பண்ண போறா போல இருக்கு அவா ஏதோ ஒரு காரணம் இந்த மலை ஏறி போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில திருடர்கள் இடத்துல இவர்களிடத்திலிருந்து இவர்களுடைய பொருளை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று பார்த்திருக்கிறார்கள் இந்த தம்பதியர் இடத்திலிருந்து பார்க்கும்போது இவர்கள் பின்னாடி இந்த போலீஸ்காரர்கள் வந்தவுடனே ஐயோ போலீஸ் செக்யூரிட்டியோட ஒரா போல இருக்கே பாதுகாப்போட வந்து கொண்டிருக்கிறார்கள் இனி இவர்கள் இடத்திலே போக கூடாதனாம் என்று நினைத்து அவர்கள் ஓடிவிடுகிறார்கள் உடனே பெருமான் எழுதி கொள்கிறான் இந்த போலீஸ்காரர்களுக்கு பரமபதம் என் அடியாரை நோக்கினீர்கள் அவர் நோக்கினாரா உடம்புமாய் அவர்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி ரெண்டு பேர் போயின்னு இருக்கா அவர்களிடத்துல நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு இவர்களை நாம் ரஷிக்கணும் திருடர்கள் இருக்கிறார்கள் ஒன்றும் அறியாதவர்கள் இந்த போலீஸ்காரர்கள் அப்படி இருக்கும்போது என் அறியாரை நோக்கினாய் என்று எழுதிக்கொள்கிறான் அவர்கள் விடாயை தீர்த்தாய் ஹரோசிர ஸ்ரீவைஷ்ணுவர்கள் இப்படி யாத்திரையாக போய்க் கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறந்த தாகம் ஏற்படுகிறது காலத்துல கொஞ்சம் தீர்த்தம் கிடைத்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறான் ஆனா அந்த இடத்துல ஒரு தீர்த்தத்துக்கு எந்த வழியும் இல்லை த்திலே ஒரு வாய்க்கால் கண்ணுக்கு தென்படுகிறது அந்த ஜலத்தை கொண்டு நன்றாக கழுவி கொள்கிறார்கள் பிற்பாடு அங்கிருந்து யாரோ ஒரு மகாத்மா இப்படி ஒரு வாய்க்கால் விட்டு விட்டு இருக்கிறானே என்று நினைத்து சந்தோஷத்தோடு போகிறான் இதை வெட்டினவன் யாருன அவனுடைய வயலுக்கு நீர் இல்லை நன்றாக கிரீஷ்மகாரம் நல்ல வெயில் காயறது அந்த காலத்தில வயல்ல இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் வாடி கிடக்கு அதை பார்க்கிறாம எங்கே இதற்கு தீர்த்தம் கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்து எங்கேயோ ஒரு இடத்துல தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் இருந்து ஒரு காடவாய் வெட்டி விடுகிறான் அந்த நீரானது அப்படி பாய்ந்து வருகிறது அந்த நீரிலே இந்த ஸ்ரீ காலை அளம்பிக் கொண்டார்கள் முகத்தை விளக்கினார்கள் அதை பார்க்கிறான் எம்பெருமான் என் அடியார்கள் விடாயை தீர்த்தாய் அவனுக்கு தெரியுமா உண்மையிலே தெரிந்திருந்தால் இந்த பக்கம் இப்படி ஒரு வாய்க்கால் வெட்ட வேண்டும் என்று யோசித்திருக்க மாட்டான் இப்படி வருவாய் வா கை காரணிக்க போறான் அவனுக்கு தெரிந்திருந்ததால் வாய்க்கால் வெட்டி விட்டு இருக்க மாட்டான் காலத்தில ஆனாலும் அவன் என்னுடைய இந்த வயலுக்கு நீர் வேண்டும் என்று வெட்டினான் அதையே என் பெருமான் சுகூர்தமாக எழுதி கொள்கிறான் புண்ணியமாக எழுதி கொள்கிறான் என் அடியார்கள் விடாயை தீர்த்தாய் அவர்களுக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய் அவர்களுக்கு ஒது கொடுத்த கட்டி வச்சிருக்கா எதற்காக கட்டிருக்கதுரங்கம் ஆடுவதற்கு அவர்கள் திண்ணை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை நடந்த காலம் ஒரே இருட்டு எங்கு பார்த்தாலும் அப்பொழுது ஒரு நாலு பாகவதோத்தமர்கள் அந்த வழியாக வழிகிறார்கள் மழையை பார்த்தவானே இந்த திண்ணையிலே நாம் ஒதுங்குவோம் என்று ஒதுங்குகிறார்கள் மடை நின்றவாறு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் உள்ள இருக்கக்கூடியவனுக்கு ஏதாவது தெரியுமா இந்த திண்ணையில வந்து இந்த பாகவதர்கள் ஒதுங்கினார்கள் என்று தெரியுமா என்றால் ஒன்றும் தெரியாது அப்படி இருக்கும்போது எம்பெருமான் இதையே சூர்தமாக என் அடியார்கள் ஒதுங்க கொடுத்தாய் அவர்கள் ஒதுங்குவதற்காக நன்றாக நிழல் கொடுத்தாய் அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுனா உடனே அந்த திண்ணை அடிச்சுட்டுருமா ஒருத்தன்னை தோட்டத்து வழியா போயிட்டு இருக்கான் ஒரு நல்ல ஸ்ரீ உத்தம அதிகாரி அவர் இப்படி தோட்டத்து வழியா போயிட்டு இருக்கார் அவருக்கு ஏதோ காரியம் அந்த வழியா தான் தினந்தோறும் போவார் அந்த தோட்டக்காரன் பார்த்தா இவரிடத்துல அவனுக்கு ஏதோ ஒரு துவேஷம் ஆகையாறு இவரை திருடன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தான் இவரும் என்றைக்காவது ஒரு நாள் எதையாவது திருடுவரோ என்று பார்த்தால் இவர் ஒன்றையும் திருடுவதாக தெரியவில்லை பார்த்துல இருந்தான் பார்த்தான் நிறைய ஒரு பத்து மாம்படத்தை பறிச்சான் நேராக கொண்டு போய் அவருடைய உத்திரியத்துல வச்சு நன்னா கட்டுட்டான் கட்டிட்டு திருடன் திருடன் திருடன் கத்தினான் எல்லாரும் ஊர்ல இருக்கிறவா செஞ்சுட்டான் இதே அந்த எம்பெருமான் நம்மல் எதையோ ஒன்றை ஏறிட்டு இடுகிறார் மடிமாங்காய் அவர் ஏதாவது என்று பட்டம் கட்ட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்தான் மாங்காயிட்டு இவர் வயிற்லே கட்டினார் அதே போல எம்பெருமான் நம்மேலும் ஒரு சூர்தம் உண்டு என்று கட்டுகிறான் மடிமாங்காயிட்டு பொன்வானியன் பொன்னை உரைகளிலே உரைத்து பொன்வானியான் என்ற பொன்வானிய ஒரு பேர் என்ன என்றால் பசதோரன் என்று தெரிவிப்பார்கள் பார்க்கும் காலத்திலேயே திருடி விடுவான் பொண்ணை பார்த்து கொண்டே இருப்பான் திருடிவான் நமக்கு தெரியவே தெரியாது அது அவனுக்கே உண்டான தனிப்பட்ட சாமர்த்தியம் அவனை பற்றி தெரிவிப்பது உண்டு அவன் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு ஆபரணம் பண்ணா கூட அதுல கூட அவனால திருடாத திருடினா தான் அப்பதான் வரும் அப்படிப்பட்டவன் ஒரு தட்டம் அவனுக்கு அவனுடைய இட்டு பார்க்கும்போது சில பேருக்கு இது உண்டு என்று தெரிவிக்கிறபடினாலே அவர்களுக்கு உண்டு என்று தெரிவிக்கிறார்கள் இப்படிப்பட்டவன் இந்த பொன்வானியன் அந்த பொன்வானியன் உரைகளிலே உரைத்து யாரோ ஒரு மாமி வரா வந்து இந்த தட்டா நேரத்துல இது நல்ல பொண்ணா பாரு இதுல ஏதாவது ஆபரணம் செய்ய முடியுமா பாரு என்று ஒரு தங்கத்தை கொடுக்கிறான் தங்கத்தை கொடுத்த அந்த தங்கத்தை வாங்கிட்டு வாங்க மாமி எப்போ வந்தேன் ஊர்ல இருந்து எப்போ வந்தேன் சௌக்கியமா உங்க பையன் அமெரிக்கால இருந்தா போல இருக்கே உரைச்சுட்டே இருக்கான் அவன் கல்லுல இதெல்லாம் கேட்கும் போது கல்லுல உரைத்துக்கொண்டே இருக்கிறான் அமெரிக்கால எப்படி இருக்கான் அவனுடைய புத்திரன் புத்திரி எல்லாம் உரைச்சுடே இருக்கான் நன்றாக உரைத்து கொண்டு இருக்கும் காலத்துல இந்த மாமியம் என்ன பரிவு நம்ம குடும்பத்து மேல எத்தனை அன்பு எத்தனை அக்கறை அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கான் இவன் நல்லா உரைச்சு நிறைய உரச்சி எடுத்துட்டான் கல்லுல பிற்பாடு இது நல்ல தங்கமா கெட்ட தங்கமா அந்த விசாரம் இருக்கட்டும் இப்படி பொன்வாணியின் பொண்ணை உரைகளிலே உரைத்து கால் மெடுகாலை கால் களைஞ்சென்று திரட்டுமா போலே பிற்பாடு அவள் போன பிற்பாடு மெடுகாலை ஒத்தி எடுத்ததை தங்கம் கிடைத்து விடுகிறதே இப்படி கால் பொன் களைஞ்சு பொன் அப்படின்னு நிறைய அப்படி எம்பெருமான் ஜென்ம பரம்பரைகள் தோறும் யாதிருச்சிகம் ராசங்கிகம் ஆணுசங்கிகம் என்கிற சுகிரத விசேஷங்களை கற்பித்து கொண்டு ஜன்மங்களிலே ஒன்ற பொது அரைக்கன் என்று திரட்டு ஒரே சமயத்துல இல்ல ஒருத்தர் இடத்துல இதை இந்த உரைகளிலே தேய்த்தவாறே இந்த பொன்வாணியன் திரட்டுவதில்லை பல பேரிடத்துல இதை போலே நன்றாக உரைத்து உரைத்து நன்றாக திரட்டி விடுகிறான் அதே போல எம்பெருமான் நம்மிடத்துல எப்படி திரட்டுகிறான் என்றால் சுகிரதத்தை எப்படி திர பல ஜென்மங்கள் பல ஜென்மங்களிலே இவன் ஏதோ ஒரு காரியம் செய்ததெல்லாம் விதிக்கவில்லை தானே கற்பிக்கிறான் இந்த எம்பெருமான் தானே கற்பித்து இவன் ஒரு நன்மை செய்தான் என்று அது தீமையாக இருக்கும் காலத்திலேயும் நன்மை நன்மை என்று அதற்கு பேரிட்டு யாதர்ச்சிகம் பிராசங்கம் எதேட்சையா செய்தது எதேர்ச்சியா செய்தது கீழே தெரிவித்தேனே ஊரை சொன்னாய் என் பேரை சொன்னாய் என்று எதேட்சையா செய்தது அது யாதர்ச்சிகம் பிராசங்கிகம் என்று பிரசங்க சொன்னது ஏதோ காரியங்களே ஊரை சொல்வது பேரை சொல்வது இதெல்லாம் பிரசக்த அணு பிரசக்தம் ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது வரக்கூடியது அவனுடைய ஊர் பேர் அவனுடைய இதெல்லாம் பிரசக்த அணு பிரசக்தமாக வரக்கூடியது அப்படிப்பட்ட பிராசங்கிகம் யாதிருச்சிகம் எதேட்சையாக செய்தது கட்டி வைத்தான் என்றால் அவன் சூது சதுரங்கம் ஆடுவதற்காக கட்டி வைத்தான் அதிலே இவர்கள் வந்து நிழலில் ஒதுங்கினார்கள் அதே போல விடாயை தீர்த்தான் ஒருத்தன் இதெல்லாம் யாதிருச்சிகமாக செய்தது அதே போல பிராசங்கிகம் பிற்பாடு யாதிருச்சிகம் பிராசங்கிகம் என்று ஆணுசங்கிகம் என்று அடியாரை நோக்கினானே ஒருத்தன் அவன் செய்தது ஆணுசங்கிக வியாபாரம் பின்னாடி போனான் அவன் அவன் செய்த காரியமே தவிர அதையே நன்மை என்று கொண்டான் ஆணுசங்கிகம் என்று பெயரிட்டு ஒன்று பத்தாக அதை நோக்கி அந்த எம்பெருமான் ரஷித்து போடுகிறான் இந்த சுகர்த்தங்களை எல்லாம் சுகிருதம் என்று பேரிடுகிறான் அந்த எம்பெருமான் தானே ஒன்று பத்தாக வளர்த்து கொண்டு போகிறான் என்கிறார் தானே அவற்ற ஒன்னு பத்து பல ஜென்மங்களிலே வளர்த்து கடைசியாக இவனுக்கு பரமத சாம்ராஜ்யத்தை அழிக்கிறான் என்று தெரிவிக்கிறார் இது ஒரு சூத்திரம் போனோம் எம்பெருமானுடைய கிருபை நிர்கேதுகம்தான் என்று தெரிவிப்பதற்கு அதற்கு பல சரித்திரங்களை எடுத்து காட்டுகிறார் இவ்வர்த்தம் சுருக்க முடிய காணலாம் என்கிறார் முன்னூத்தி எண்பத்தி இரண்டாவது சூத்திரத்தில லலிதை என்று ஒருத்தி அவள் விதர்ப தேசத்திலே பிறந்த பெண் விதர்ப ராஜாவுக்கு பிறந்த பெண் அவள் காசி தேச ராஜனை கைப்பிடித்தார் கைப்பிடித்த காலத்துல இந்த காசி தேச ராஜனுக்கு முன்னூறு பாரியைகள் இருந்தார்கள் மனைவிகள் இருந்தார்கள் அந்த முன்னூறு மனைவிகளுக்குள்ளே இவள் பட்டமேசியாக இருந்தார் அப்படி இருக்கும்போது இவளுக்கு நல்ல சௌந்தர்யம் அவர்களுக்கெல்லாம் சௌந்தர்யம் குறைஞ்சிட்டே வருது இவளுக்கு நல்ல சௌந்தர்யம் நல்ல ஆத்ம குணங்கள் அதே போல் பர்த்தாவும் அந்த ராஜாவும் இவளிடத்திலே மிகுந்த ஈடுபாடோதே இருக்கிறான் பார்த்தார்கள் மீதம் இருக்கக்கூடிய இருநூத்தி தொண்ணூத்தி மனைவி மார்கனம் உனக்கு இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது இவ்வளோ அழகா இருக்கையே இவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறாயே நல்ல ஆத்ம குணத்தோட இருக்கிறேயே இதற்கெல்லாம் காரணம் என்ன அது மட்டுமல்லாமல் இவள் தினந்தோறும் எம்பெருமானுடைய சன்னதியிலே திருவிழக்கு ஏற்றுகிறார் ஏற்றின உடனே அவர்கள் கேட்டா எப்படி இதெல்லாம் உனக்கு ஏற்பட்டது எதற்காக நீ தினமும் எம்பெருமான் சன்னதியிலே திருவிழக்கு ஏற்றுகிறாய் என்று கேட்டார்கள் கேட்டவுடனே இவள் தெரிவித்த இந்த லலிதை தெரிவித்தால் ஒன்றுமில்ல நான் பூர்வ ஜென்மத்திலே ஒரு எலியாக இருந்த ஒரு கோயில்ல எலியாக இருந்த காலத்திலே ஒரு கோயில் அமைத்தான் சவ்வீரராஜன் என்கிற ஒரு ராஜா அவனுடைய புரோஹித்தனான மைத்ரேயன் என்பான் தேவி ஆத்தங்கரை என்னும் இடத்துல ஒரு கோயில் அமைத்தான் அந்த கோயிலுக்குள்ளே நான் ஒரு எலியாக இருந்தேன் ஒரு நாள் சாயங்காலம் கார்த்திகை மாசம் அவன் தீபம் எல்லாம் எழுத்திட்டு போனா ஒரு தீபம் அணையரா போல இருந்தது நான் போனேன் எனக்கு அந்த திரியிலே ஆசை அந்த திரியை எடுத்துன்னு வந்துடணும்னு நினைச்சேன் அந்த வழக்கின் அருகிலே சென்று இந்த திவி திரியை வாயிலே கவ்விட்டேன் கவ்வின காலத்துல அங்கிருந்த ஒரு பூனை ஒரு குரல் கொடுத்தது குரல் கொடுத்தவாறு நடுங்கினேன் நான் சரி இனி பிராணன் போயிட்டு இந்த பூனை நம்மை பிடித்து விட என்று நடுங்கி பிராணன் போகும் சமயத்துல அந்த திரியை கவ்வ முடியல இப்போ வாயிலிருந்து திரி கீழே உந்து அது நன்றாக அந்த மூக்காலே தூண்டப்பட்டு நல்லா பிரகாசத்தோடு எரிய தொடங்கிட்டு பிற்பாடு பிராணம் போய்விட்டது எனக்கு ஆனால் எம்பெருமான் இதையே நன்மையாக கொண்டு எனக்கு விளக்கு சமர்ப்பித்தாய் என்று கொண்டு இதையே ஒரு நல்ல காரியமாக கொண்டு போனது இந்த எலி போனது எதற்காக அந்த திரியை எடுத்து நோந்துடணும் போயிட்டு போன அந்த திரியை தூண்டப்பட்டு நன்றாக விளக்கு எரிந்தவாறே எம்பெருமான் இதை சுகிருதம் புண்ணியம் என்று எழுதி கொண்டு எனக்கு இப்படி ஒரு பிறவியை தந்தான் என்று லலிதை தெரிவித்தார் ஆகையான நான் பட்ட இருக்கேன் சௌந்தர்யம் குறையாம இருக்கேன் நல்ல ஆத்ம குணத்தோட இருக்கேன் பர்தாவுக்கு நல்ல மனைவியாக இருக்கேன் அவனுக்கு என்னிடத்துல மிகுந்த ஆசையோடு இருக்கும்படியாக ஏற்பட்டது இதையெல்லாம் தெரிவிக்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த வழக்கு இருந்தது அதை எங்காவது காரணம் காட்ட முடியுமா அது எங்கே எலியாக இருந்தது எங்கே முன்பிறவியிலே நினைத்து செய்த எம்பெருமான் என்று அவள் தானே தெரிவிக்கிறார் என்று விஷ்ணு தர்மத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான இந்த சரித்திரத்தை எடுத்து விளக்குகிறார விடத்திலே லலிதா சரிதாதிகளிலே இவ்வர்த்தம் சுருக்க மொழியை காணலாம் என்று இவ்வளவுதான் இருக்க சூத்திரம் புலலோகாச்சாரியர் காட்டிட்டு போயிட்டார் ஆனால் மனவாள மாமனிகள் மூன்று நான்கு பக்கங்கள் வியாக்கியானம் செய்கிறார் லலிதை என்பவர்களுடைய தர்மத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னையும் எடுத்த விடத்திலே போட்டு அதற்கு அர்த்தமும் தெரிவித்து அர்த்தம் தெரிவிக்காமல் போவதே கிடையாது அதுதான் மனவாள மாமனிகளுடைய வியாக்கியானத்துக்குண்டான தனிப்பட்ட பிரபாவம் ஒரு ஸ்லோகத்தை எடுத்தாலோ அல்லது ஒரு பாட்டை எடுத்தாலோ அதற்கு அர்த்தம் தெரிவிக்காமல் போவே மாட்டார் மேல் அற்புதமான வியாக்கியானம் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை எங்கேயோ தேடிந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது காலத்திலே அவர் யோசித்து பார்த்தார் நாம் இருக்கும் காலத்துல இப்பொழுது வேணும் என்றால் எத்தனையோ பண்டிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எல்லாம் தெரிந்திருக்கும் ஆனால் பிற்காலத்திலே இதற்கு அர்த்தம் எப்படி தெரிய போகிறது ஓலைச்சுவடை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஒரு புஸ்தகத்துக்கு ஓலைச்சுவடி இந்த ஓலைச்சுவடை தேடிக்கொண்டு போய் இந்த அர்த்தத்தை எல்லாம் யார் அறியப் போகிறார்கள் ஆகையாலே நாம் இதையெல்லாம் எழுதி வைப்போம் என்று காலத்துலக்குழு கே வடிந்துடும் அப்படித வேண்டும் ஓச்சுவே மிகமப்பட்டு அப்படி எழுதினா சுவாமி மனவாட மாமனிகள காலத்திலே ஒரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் தெரிவிக்காமல் போவதே கிடையாது அது அவருடைய வியாக்கியானத்துக்குண்டான தனிப்பட்ட பிரபாவம் அப்படி மற்ற வியாக்கியானங்கள்ல பார்க்க முடியாது ஏதோ ஸ்லோகத்தை எடுத்து காட்டு என்ன கடவுதிரே அப்படின்னு இட்டுட்டு போயிடுவார் ஸ்லோகத்தை அதுக்கு அர்த்தத்தை தேடிக்கொண்டு போனோம் கிடையாது மனவாள மாமிகள் வியாக்கியான எடுத்து வைத்துக் கொண்டால் எல்லா அர்த்தமும் அவ்விடத்துல சுஸ்பஷ்டமாக இருக்கும் மணவாள மாமனிகள் வியாக்கியானத்திற்கு என்ன பெருமை என்றார் அர்த்தம் புரியலேன்னு ஒருத்தன் நினைக்கவே வேண்டும் அதை ரெண்டு மூணு வாட்டி நன்னா சேவித்து பார்த்தா தன்னடையே அர்த்தம்ன்றாக தோன்றும் அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது எடுத்து பார்த்தா சுவாமி அர்த்தம் புரியலையா அது கட்டாயம் புரியவே புரியாது ஆச்சாரியில நன்றாக குனிந்து காலக்ஷேபம் செய்திருந்து பிற்பாடு அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்போது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுதேனா அந்த ஆச்சாரியனை தேடிக்கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது மறுபடியும் அந்த வியாக்கியான பங்கிய ரெண்டு மூணு வாட்டி நல்லா படிக்கிறது நல்லா அர்த்தம் புரியும் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்பெருமானார் கிருபையும் இருக்குமே ஆனால் கட்டாயம் அர்த்தம் புரியும் இதுல சந்தேகமே கிடையாது அது மணவாள மாமனிகளுடைய வியாக்கியானத்துக்கு உண்டான தனிப்பட்ட பிரபாவம் பிரசங்க தெரிவித்தேன் அவருடைய மகோத்சவத்திலே அவருடைய பெருமையை பத்தி தெரிவிக்க எங்க எல்லாரும் வந்திருக்கும் அவரை பத்தி பேச வேண்டும் அவருடைய வியாக்கியானம் எப்படிப்பட்டது அதை முக்கியமாக தெரிவிக்க வேண்டுமே தவிர புலரோகாச்சாரியே சூத்திரம் பண்ணினார் யாருக்கு எந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் போறது மனவாள மாமணிகள் இல்லாமல் போனால் ஆற்றில் கரைத்த புடி அல்லவோ தமிழ் ஆரணமே அவ்வளவு திவ்ய பிரபந்தங்களும் அவ்வளவு திராவிட வேதமும் சம்ஸ்கிருத வேதமும் எல்லாம் வியர்த்தம் மாமூனிகள் அவதரித்து வியாக்கியானமல் செய்யாமல் போயிருப்பதையானா எல்லாம் வியர்த்தமையை தவிர வேறொன்றல்ல ஆகையாலே அவருடைய பெருமையை எங்க பார்க்கலாம்னா அவருடைய வியாக்கியானங்களிலே பார்க்கலாம் அதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெரிவித்திருக்கமா கிருபி மனவாட் இவ்விடத்தில் தெரிவித்தேன் அவ்விடத்துல லலிதா சரிதாதிகள் என்று ஒரு லலிதை என்று அவர் காட்டினார் சரிதா ஆதின்ற சப்தத்தாலே இன்னும் பல சரித்திரங்கள் அதையும் இன்னும் ரெண்டு சரித்திரத்தையும் சேர்த்து மனவாட மாமனிகள் அற்புதமாக அதிகமாகிவிட்டது இன்னும் ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளார அடியத்துக்கொள்கிற ஆஹ் தெரிவித்தார் மேலே இந்த சரித்திரங்கள்லாம் எத்தனையோ இருந்தாலும் கூட ஆழ்வார்கள் பாசுரம் உண்டா எம்பெருமானுடைய கிருபை நிருகேத்துக்கம் என்று ஆழ்வார்கள் தெரிவித்திருக்கிறாரா அதுலேயும் அங்கி முக்கியமானவர் சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்ததுண்டா என்று கேட்டுக்கொண்டு அவர் தெரிவித்த பாசுரங்கள் பரபடியாக ஒரு ஏழு பாசுரங்களை எடுத்து அடுக்கிறார் பிள்ளலோகாச்சாரியர் இடத்திலே ஞானவான்கள் இந்தந்தை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் என்னநி செய்தேனா என்னென்றில் திகழ்வதுவே அறியாதன அறிவித்த அத்தானி செய்தனா அடியேன் அடியேனே நடுவே வந்து உய கொள்கின்ற நாதன் என்னென்று செய்தேனா என்னென்றில் திகழ்வதுவே என்னை தீமனம் கடுத்தாய் மருவித்துடன் மருமே தந்தாய் என்று ஈடுபட நிற்பார்கள் அடுத்த சூத்திரத்தில் தெரிவித்து விட்டார் அப்படி பலபடியாக ஆழ்வாருடைய பாசனம் நம்மாழ்வாருடைய பாசனம் இந்த பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அந்த புறம்போக புணர்த்ததின் செய்வான் இன்னிக்க என்ன ஒரு பொருளாக ஆக்கினான் அந்த எம்பெருமான் எதற்காக ஆக்கினான் தெரியவில்லையே இதற்கு காரணம் ஒன்றும் அறியேன் அவர்களே கடைசியாக இருந்தேன் தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட என்னை நித்திய சூரியிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை வந்து அங்கீகரித்தானே பொருளல்லாதவெண்ணை பொருளாக்கி அடிமை கொண்ட எப்படிப்பட்ட நான் இந்த பொருளாக்கி ஒரு அஸ்துவாக ஆக்கி என்னிடத்தை கொண்டான் அப்படிப்பட்ட அவனுடைய கிருபை நிர்கேத்துகம் என்று சொல்வதை தவிர வேறொன்று இல்லை என்றென்று செய்தேனா என்னென்றில் திகழ்வதுவே என்ன செய்தேன் தெரியவில்லையே மனவாள மாமனியை அற்புதமாக பங்கி இடுகிறார் என்ன செய்தேன் தெரியவில்லையே நான் என் இப்படி வந்து திகழ்கிறானே பெரிய முதலியாரை போலே தலையோடு போய்த்தேனும் திருஷ்டா சீதா திருவடியை போலே திருஷ்டா என்று வந்தேனும் இது அவடத்துல இருக்கக்கூடிய பங்கி சுவாமி மனவாள மாமனியுடைய பங்கு பெரிய தெரிவிக்கிறார் ஜடாயு மகாராஜர் ரெண்டும் போய்விட்டதுனா பிராணனையும் அபகரித்து போனான் ராவணன் சீதா விராட்டியும் அபகரித்து போனான் என்று தெரிவித்தார் ஜடாயு மகாராஜர் அவருக்கு கிருபை செய்தால் ஒக்கும் அவருக்கு கச்சலோகான் அனுத்தமான் சமனு கச்சலோகான் என்று பரமகத்தை கொடுத்தா என்று பார்க்கிறேன் அது ஒக்கும் காரணம் பிராட்டிக்காக தன்னுடைய உயிரை விட்டான் ஜடாய் மகாராஜன் அதே திருவடிக்கு திருவை செய்தே என்றார் அது ஒக்கும் காரணம் பிராட்டியை கண்டு வந்தான் திரஷ்டா சீதா என்று பிராட்டியை கண்டேன் கண்டேன் சீதையை அது அப்படியே தமிழ் மொழிபெயர்த்து காட்டுகிறார் கம்மநாட்டாழ்வர் கண்டேன் சீதையை இடத்துல சீதையை பார்த்தேன் என்று தெரிவித்தான் திரஷ்டா சீதா என்று தெரிவித்தான் அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு கிருபை செய்தாய் என்றார் அதுவும் ஓக்கும் ஆனால் நான் என்ன செய்தேன் நான் ஒன்றுமே செய்யவில்லையே இப்படி இருக்கும்பொழுது எனக்கு இப்படி ஒரு கிருபையை செய்தே என்று மிகவும் ஈடுபட்டு தெரிவிக்கிறார் இடத்துல ஆழ்வார் என்னென்று செய்தே நான் என் நான் என்ன காரியம் செய்தேன் என்று என்னட என்னுடைய நெஞ்சிலே இப்படி இடவிடாமல் நீ வர்த்திக்கிறாய் அந்த ஈட்டு பங்கி இந்த ஈட்டில என்ன பங்கி சுவாமி நம்புள்ள இட்டிருக்கிறாரோ வடக்கு திருவீதி பிள்ளை எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே எடுத்து மணவாள மாமணிகள் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார் ஈட்ட தேடிந்து போவேண்டிய அவசியமே கிடையாது இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் என்று அங்கு போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பங்களை அப்படியே இட்டிருக்கிறார் மணவாள மாமனிகள் அக்காலத்திலே திருவாயுமொழி புள்ள எழுந்தருளி இருக்கும் காலத்திலே ஆழ்வார்த்திருநகரிலே இருந்தார் அப்பொழுது எப்பொழுதும் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே இருப்பாராம் ஒரு மூலையில உட்கார்ந்து ஏதோ உதடுகள் அசைந்து கொண்டே இருக்குமாம் சுவாமி மனவாள மாமணிகளுக்கு அவருடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன் உதடுகள் ஏன் அசைந்து கொண்டே இருக்கிறது என்று கேட்டாராம் ஒண்ணு ஈட்டு பங்கிகளை உருப்போட்டு இருக்கேன் ஈட்டுல என்ன பங்கி இருக்கோம் ஈடு முப்பத்தாறாயிரம் படி திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் அந்த வியாக்கியான பங்களை எல்லாம் அப்படியே உருப்போட்டு இருக்கேன் நமக்கு பாட்டு சொன்னாலே வரமாட்டேங்கிறது பங்கிகளை உருக்கியான பங்களை எப்படிப்பட்ட சாமர்த்தியம் சுவாமி மனவார மாமனிகள் எல்லாம் வாட்சோ இதயம் மனவார மாமனிகளுக்கு நெஞ்சிலே இருக்கக்கூடியது எல்லாம் வாசோ இதயம் ஆக்கி கொண்டார் ஈட்டில என்ன பங்கி இருக்கோ அந்த பங்கி சாத்து ஒன்று விடாமல் விடத்துல இருக்கக்கூடியதை அப்படியே விடத்தில இடுகிறார் சுவாமி மனவார மாமனிகள் தனி பிரபாவம் என்னென்று செய்தேனா என்னென்றில் திகழ்வதுவே நான் ஒன்றும் செய்யாத காலத்திலே என்னிடத்திலே இப்படி வந்து அமர்ந்தாயே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார் இப்படி பல பாசுரங்களிலே பொருள் அல்லாதவன் பொருளாக்கி அடிமை கொண்டான் நான் ஒரு அசத்தாக இருந்தேன் என்னை சத்தாக ஆக்கினாயே என்பெருமானே என்னிடத்திலே கைங்கரியத்தை கொண்டாயே அதற்கு மேலே என்னை தீமனம் கெடுத்தாய் மருவி மனம் தொடும் மனமே கண்டாய் என்னுடைய கட்ட எண்ணங்களை எல்லாம் போக்கினாய் நல்ல மனசை கொடுத்தாய் உன்னிடத்திலே கைங்கரியம் சொல்லும்படியாக மனசை கொடுத்தாயே இது என்ன பாகியம் இதற்கு நான் என்ன செய்தேன் ஒன்றும் செய்யவில்லை திருப்ப நல்வார் தெரிவித்தார் கோர மாதவும் செய்தன் அறியேன் அரங்கத்தம்மான் நான் கோரமான தபஸ் என்ன பண்ணினேன் தெரியலையே முதல் வியாக்கியானம் பண்ணார் அரியமனாள பெருமான் நான் என்ன ஓரமான தபஸ் செய்தேன் தெரியவில்லையே எம்பெருமானே நீ என்னை அங்கீகரித்தாயே என்று பெரிய பார்த்து தெரிவிக்கிறார் திருப்பானாழ்வார்னர் அடுத்தபடிய உன்னிடத்திலே கைங்கம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்து வீணையும் கையுமாக நின்று கொண்டு நான் பாடும்படியாக செய்தாயே இதற்கு யார் தபஸ் செய்தா நான் செய்யவில்லை நீதான் செய்தாய் என்கிறார் திருப்பான கோர மாதவம் செய்தே அதே போல ஆழ்வாரம் நான் ஒன்றுமே செய்யவில்லை தெரிவிக்கிறார் யாருக்கு அந்த எம்பெருமான் கிருப்பை செய்வான் வெரிதே அருள் செய்வர் அவன் அருள் கேவலம் நிறேத்துக்கணும் செய்வார்கட்கென்று உவந்து அந்த எம்பெருமான் வெறிதே வெறிதே என்று தெரிவித்தார் ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் வெறுமனே என்று அர்த்தம் ஒன்று காரியம் செய்யாமல் இருக்கும் காலத்திலே அந்த எம்பெருமான் வெறிதே அருள் செய்வார் இருக்கே அப்போ செய்வார்கள் ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு புண்ணியகாரம் செய்தால் அப்படி செய்தவர்களுக்கு அந்த எம்பெருமான் கிருபை செய்வன் என்றுதானே இந்த பாட்டுக்கு அர்த்தம் தேரிகிறது என்று கேட்டார் உடனே புள்ளலோகாச்சாரியர் சமாதானம் தெரிவித்தார் அப்பொழுது வெரிதே என்னும் இடம் சேராதிரே வெரிதே என்கிற இவர்களுக்கு அவன் காரணம் இல்லாமல் அந்த எம்பெருமான் கிருபை செய்தான் என்கிற இடம் சேரவே சேராது அப்பொழுது அந்த செய்வார்கட்கு என்பதற்கு என்ன அர்த்தம் அதை விசாரித்து சமாதானம் தெரிவிக்கிறார் சுவாமி மனவாட மாமனிகள் வெறிதே அருள் செய்வர் செய்வார்கட்கு உகந்து வெரிதே ஒரு காரணமும் இல்லாமல் அருள் செய்வார் அந்த எம்பெருமான் கிருபை செய்கிறான் செய்வார்கட்கு என்றால் அவன் யாருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களுக்கு அருளை செய்வான் அந்த எம்பெருமான் கேவலம் அவனுடைய இச்சையை தவிர நாம் ஒன்று செய்து அதனால் அந்த எம்பெருமான் கிருபை செய்வதில்லை அதை காட்டுகிறார் ஆழ்வார் என்று தள்ளத்தடியை எடுத்து காட்டுகிறார் செய்வார்க்கு உகந்து அருள் செய்கிறான் அந்த எம்பெருமான் ஏதோ அவனுக்கு அந்த சமயத்தில் ஒரு கிருபை ஏற்படுகிறது அக்காலத்திலே உகப்போடு கூட சந்தோஷத்து கூட அவன் கிருபை செய்கிறான் இந்த கிருபைக்கு ஒரு காரணமும் இல்லை கேவலம் நிர்கேதுகம் ஆக நிர்கேதுகமாக அந்த எம்பெருமான் அங்கீகரிக்கிறானே தவிர வேறல்ல இதெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசனம் பிற்பாடு ஆச்சாரியர்களுடைய காலத்திலே ஒரு அற்புதமான சரித்திரத்தை எடுத்து காட்டுகிறார் அத்தோடு கூட அடியன் இந்த புன் சொற்களை நிறைவுபடும்படியாக பாஷ்யாரர் காலத்திலே ஒரு நாள் பெருமாள் புறப்பட்ட பார்த்து எல்லா முதலிகளும் எல்லா ஆச்சாரியர்களும் எழுந்தருளியிருக்கிறார்கள் திருவரங்கம் பெரிய கோரில் ஒரு நாள் பாஷ்யகாரர் காலத்திலே நான் முதல்ல உடனே விசாரித்தார் மனோனிகள் இவடத்தில் பாஷ்யகாரர் காலத்திலே என்று எதற்காக தெரிவிக்க வேண்டும் ஒரு எல்லாரும் அங்கே கூடியிருந்த காலத்திலே பெருமாள் புறப்பாடு காண கூடியிருந்த காலத்திலே இந்த அர்த்தம் பிரஸ்துதமாயிற்று என்று சொன்னால் போருமே அது இல்லாமல் பாஷ்யகாரர் காலத்திலே என்று எதற்காக சேர்த்திருக்கிறார் புலரோகாச்சாரியர் விசாரித்தார் வியாக்கியானத்திலே சமாதானம் தெரிவிக்கிறார் பாஷ்யகாரர் காலமாவது நல்லடி காலம் வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சம்சய விபரியமர நன்றாக நடந்து போன காலமாகையாலே நல்லடி காலமான வாஷியகாரர் காலத்திலே என்று காட்டுகிறார் நல்ல காலம் அது எல்லாரும் வேதாந்த விசாரங்கள் எல்லாம் நன்றாக செய்யக்கூடிய காலம் அது மட்டுமல்லாமல் ஒரு சந்தேகம் இல்லை எம்பெருமானார் அவதரித்த நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரண்ணை காட்டிய வேதம் கடிப்புற்றது தென்குருளல் வாட்டமிழா வன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் நீட்டிய சீலத்து எம்பி ராமானுஷமுனி போந்தபின்னே என்கிற திருவரங்கத்த முதலாக தம்முடைய ராமானுஷ்ணன் உத்தந்தாதியில அப்படி எம்பெருமானார் அவதரித்த பிற்பாடு எல்லாம் மற்ற மதங்களெல்லாம் தலை சாய்ந்து கிடந்தது அப்படி ஒரு நல்லடி காரம் வேதாந்த விசாரங்களையெல்லாம் நன்றாக செய்து போன்ற அந்த நல்லடி காலத்திலே பெருமாள் புறப்பாட்டுக்காக எல்லா முதலிகளும் பெரிய திருமண்டமம் ஜ விஜயர்கள் வாசலில் இருக்கக்கூடிய காலத்துல எல்லாரும் கூடியிருக்கா ஆச்சாரியர்கள் எல்லாம் கூடியிருக்கா எப்பொழுதும் ஆச்சாரியர்கள் இந்த கீழப்படி பக்கம் தான் வீட்டில் காரணம் அது எம்பெருமானுடைய திருவடி பார்ஷம் மேலப்படி என்று மேற்கு திசையில இருக்கக்கூடிய படி பக்கம் ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள் அது எம்பெருமானுடைய திருமுடி பார்சுவம் அத்தை துரியோதன பார்ஸ்வம் என்று தள்ளி விளக்கினார்கள் இந்த கீழப்படியை அர்ஜுன பார்சம் என்று கொண்டு அங்கீகரித்தார்கள் ஆகையாலே ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த கீழப்படி பக்கம் உட்காராத இடமே கிடையாதுன்னுட்டா மேலப்படி பக்கம் ஒரு இடத்துலயும் உட்காரமாட்டா இந்த கீழப்படி பக்கம் எல்லாரும் அமர்ந்திருப்பார்கள் அக்காலத்திலே அப்பொழுது இந்த பகவான் நிறைய கிருபை விஷயமாக சில வார்த்தைகள் நடந்தது அதை காட்டுகிறார் சுவாமி மனவாள மாமனிகள் வியாக்கியான பெருமாள் புறப்பட்டவர்களும் தனையும் பார்த்து பெருமாள் புறப்பாடு எழுந்தவளும் பெருமாள் அப்பொழுது எல்லா முதலீடு ஆச்சாரியர்களும் கூடியிருக்கா அப்பொழுது எதைப் பற்றி பேசுவார்கள் என்றார் பகவத் பாகவத விஷயம் எம்பெருமானை பற்றி விஷயம் அவனுடைய குணங்களை பற்றின விஷயம் நல்ல பொழுதை போக்குவார்கள் நம்ம இப்ப கோவில் கூடுறதே அதுக்காகனா இத்தர விஷயங்களை பேசுவதற்காக பகவத் விஷயத்த விட்டு ஒரு மாமி சொல்ற நாலு நாள் ஆச்சு கோயிலுக்கு போய் ஊர்ல என்ன நடக்கிறதுனே தெரியல அப்படின்னு தெரிவிக்கிற காரணம் என்னன்னா கோயில்ல வந்தாதான் எல்லா நியூஸும் தெரியறது நிறைய பேர் கூடுற நாம பேசறதுக்காக கோயிலுக்கு வரோம் இத்தர விஷயங்களை ஆனால் அக்காலத்தில அப்படி செய்ய போய் மாட்டார்கள் முழுதும் இதுலயே பொழுதை போக்குமவர்கள் ஆகையாலே பெருமாள் எழுந்தருளும் தனையும் என்ன செய்வது எப்படி காலத்தை போக்குவது எதை கொண்டு காலக்ஷேபம் செய்வது இதை போல சில விஷயங்களை அனுபவிப்போம் என்று நினைப்பார்கள் அப்பொழுது ஒருத்தர் தெரிவித்தார் இத்தனை காலம் இதற்கு முன்பாக எத்தனையோ ஜென்மங்கள் அந்த ஜென்மங்களிலெல்லாம் நாம் யார் வாசலில் கிடந்தோம் தெரியல எத்தனையோ பேருனுடைய வாசல்ல நாம் கிடந்திருக்கிறோம் அதெல்லாம் போய் இன்றைக்கு என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லையே எந்த சூர்தத்தின் காரணமாக இன்று பெருமாள் புறப்பாடுக்காக இங்கே காத்திருக்கிறோம் தெரியவில்லையே என்று ஒரு ஆச்சாரியர் தெரிவித்தார் ஒரு முதலில் தெரிவித்தவாறு அப்பொழுது இன்னொருத்தர் சொன்னார் இதை அஜ்ஞாத்தூர்த்தம் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கலாம் அதனால் ஏற்பட்டது என்று தெரிவிக்கலாம் அல்லது அந்த எம்பெருமான் அறிந்தது ஒன்று யாதிருச்சிக்கம் ராசங்கிகம் எதேச்சையாக சொன்னதையே அந்த எம்பெருமான் புண்ணியமாக கொண்டு இப்படி அங்கீகரித்திருக்கலாம் இது ஏதோ ஒன்றின் பலமாக ஏற்பட்டது என்று ஒருத்தர் தெரிவித்தார் தெரிவித்த உடனே அங்கு கடாம்பி அப்புள்ளார் என்று கெடாம்பி பெருமாள் என்று ஒரு மகாச்சாரியர் எழுந்தொருள் இருந்தார் அப்பொழுது நமக்கு சுகர்த்த தேவர் அவர் தெரிவித்த வார்த்தை அப்பொழுது நமக்கு சுகர்த்த தேவர் என்று ஒருத்தர் உண்டா அவர் கேட்டார காலத்திலே சுகர்த தேவர் என்றார் புண்ணியத்துக்கு என்று ஒரு தேவதை ஏதோ ஒரு தேவதை புண்ணியம் செய்தான் என்று கணக்கிட்டு என்று ஏதாவது ஒரு தேவத்தை உண்டா ஏதோ ஒரு சுகர்த்த மடியாக என்று சொன்னார் சுகர்தத்தை கணக்கிட்டு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தேவத்தை சுகர்த தேவர் என்று யாராவது ஒருத்தர் உண்டா நம்முடைய என்று அவர் தெரிவித்தார் பிள்ளை திருநறையூர் அரையர் பெரிய மகான் பிள்ளை திருநெறையூர் அரையர் உடம்பை உபேட்சித்தார் என்கிறார் இதே ஸ்ரீவச்சனாஸ்திரத்தில எம்பெருமானுக்காக தன்னுடைய உடலையை கொடுத்தார காலத்திலே அப்படிப்பட்ட மகான் இந்த பிள்ளை திருநிறையூர் அரையர் அந்த பிள்ளை திருநிறையூர எழுந்திருந்தார் எழுந்திருந்த அவர் தெரிவித்தார் நீர் நினைத்திருக்கக்கூடிய அந்த சுகர தேவரும் இவரேன்னு இந்த சுகிருத நம்ம சம்பிரதாயத்துல யாருமே கிடையாது யாரு தெரியுமா சுகரதேவர் நம் பெருமாள் பெரிய பெருமாள் தான் இவர் தானே சாக்ஷாத் புண்ணியன் புண்ணியத்துக்குன்னு ஒரு தேவதை உண்டான புண்ணியத்தை பலன் கொடுக்கிறதுக்கு ஒரு தேவதை உண்டான செய்கிறோம் இந்த புண்ணியம் என்று தெரிவிக்கிறதா எங்கேயாவது பலன் கொடுக்குமோ ஒன்றும் அவையெல்லாம் அச்சேதன கிரியா கலாபங்கள் செய்த காலத்தில இருக்கும் முடிஞ்சு போச்சு அத்தோட முடிந்தது அதற்கு பலன் கொடுப்பதற்கு சாமர்த்தியம் கிடையாது எத்தனையோ காரியங்கள் இருக்கு எத்தனையோ ஹோமங்கள் செய்கிறார்கள் இதற்கெல்லாம் பலன் கொடுப்பதற்கு சாமர்த்தியம் உண்டா கர்மயோகம் இருக்கு ஞான யோகம் இருக்கு பக்தி இருக்கு இதற்கெல்லாம் பலன் கொடுக்க சாமர்த்தியம் கிடையாது பலன் கொடுப்பதற்கு சாமர்த்தியம் உடையவன் எம்பெருமான் ஒருத்தந்தான் அவன் மனதிலே வைத்து இவன் இதை செய்தான் இவனுக்கு இந்த பலன் கொடுக்க வேண்டும் இவன் இந்த புண்ணிய காரியம் செய்தான் இவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் இவன் இந்த பாவச் செய்தான் ஆகையாரை தண்டிக்க வேண்டும் என்று அந்த எம்பெருமான் நினைவிலே கொண்டு செய்கிறானே தவிர புண்ணியென்று அந்தது ஒரு பலனையும் கொடுப்பதே கிடையாது என்று சொன்னார் புண்ணியன் என்று சொன்னாலே தான் புண்ணியன் யாடையோ ஆண்டார் புண்ணியம் என்று சொன்னார் நயதீதி புண்ணியாக எவன் கடைசியிலே அழைத்து செல்கிறானோ திருமூகூர் ஆத்தன் அவனுக்குத்தான் புண்ணியன் என்று பேரே மற்றொரு தேவதைக்கு புண்ணியன் என்று பெயரே கிடையாது ஆக அந்த எம்பெருமான் தான் புண்ணியன் அவனை பற்றி இருக்கிறோமே தவிர நமக்கு தனிப்பட்டு ஒரு புண்ணியம் என்றோ அல்லது புண்ணியத்துக்கு என்று ஒரு தேவதையோ இதெல்லாம் கடையே கிடையாது என்று தெரிவித்தார காலத்திலே உள்ள தெருநரையூரரே ஆக இதுல இருந்து தேறின அர்த்தம் என்ன என்றால் அந்த எம்பெருமான் நம்மை நிர்கேதுக்கமாக அங்கீகரித்தான் அமர்ந்து இருக்கிறோம் இருப்பதற்கு எம்பெருமானுடைய நிர்கேது அவன் நிர்கேத்துக்கமாக நம்மை கட்டாட்சிக்க நாம் இப்படி இங்கு அமர்ந்து அவனுடைய புறப்பாடு காண வேண்டும் என்று காத்திருக்கிறோமே தவிர வேறொன்று இல்லை என்று தெரிவித்து விட்டார் அக்காலத்திலே ஆக இதையெல்லாம் சுகிருதம் என்று யார் நிர்ணயித்தார்கள் அதை விசாரிக்கிறார் கடைசியில சாஸ்திரம் விதியாதே நாமும் அறியாதே இருக்கக்கூடிய இத்தை சுக்தம் என்று நாம் பேர் எடுக்கிறபடி என்ன நெல் கேட்டுக்கொள்கிறார் பிள்ளலோகாச்சாரியர் அவரே கேட்டுக்கிறார் அவரேதான் சமாதானம் சொல்றோம் நம்மாவே சமாதானம் சிஷ்யனா இருக்கிறவன் என்னைக்கும் கேள்விக்கு பதில் சொன்னா என்பது கிடையவே கிடையாது அந்த காலத்திலேருந்தே கிடையாது இந்த காலத்திலயும் கிடையாது அவரே சமாதானம் தெரிவிக்கிறார் இதை சாஸ்திரம் விதிக்கவில்லை சுகிருதம் என்ற புண்ணியம் சாஸ்திரம் சொல்லிட்டா இந்த பிராசங்கிகம் ஆணுஷங்கிகம் யாதிருச்சிகம் அடியாரை நோக்கினாய் அவர்கள் சாஸ்திரம் தெரிவிக்கவில்லை இதெல்லாம் செய்தால் நல்லது என்று இருக்கலாமே தவிர இதெல்லாம் செய்தால் நீ எம்பெருமானனுடைய கிருபைக்கு பாத்திரபூத்தனாவாய் பரமத சாம்ராஜ்யத்தை அலைவாய் என்று தெரிவித்திருக்கிறா என்றார் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாஸ்திரமும் மிதியாது நாமும் அறியாதே இருக்கிற இத்தை நாம் தெரிந்து செய்தோமா நாம் தெரியாமல் செய்திருக்கிறோம் கீழே எல்லாம் விண்ணப்பித்தான் என் விடத்துல எப்படி இவன் ஊரை சொல்கிறான் எப்படி பேரை சொல்கிறான் எப்படி அடியாரை நோக்கிக்கிறான் யாருக்கும் தெரியாது நாம் தெரிந்தே செய்யவில்லை இதை இவை எல்லாவற்றையும் நாம் ஒன்றையும் தெரிந்து செய்யவில்லை ஏதோ ஒரு காரியத்தில் நாம் பிரவர்த்திக்க அந்த எம்பெருமான் நம் மேலே ஏறிடுகிறான் இவற்றையெல்லாம் அதைத்தான் கற்பித்து போகிறான் ஒன்று பத்தாக கற்பித்துக் கொண்டு போகிறான் கற்பித்து கிருபையை செய்கிறான் அப்படி சாஸ்திரம் விதியாதே நாமும் அறியாதே இருக்கிற இத்தை சுகூர்தம் என்று பேரிடுகிறபடி என் இதை எப்படி சுகர்தம் என்று சொல்லுகிறது என்று கேட்கிறார்கள் கேட்டார் புல்லலோகாச்சாரியர் சமாதானம் தெரிவிக்கிறார் சுகூர்தம் என்ற பேரிடுகிறதுியம் என்று பகவான் நினைக்கிறான் பகவான் நினைத்து மேலே கிருபையை செய்கிறான் நாம் என்று ஈஸ்வரன் என்று கேட்டிருக்கையா இருக்கும் பல ஆச்சாரியர்கள் தெரிவிக்க அதை கேட்டபடியே நானும் இவ்விடத்திலே உங்களுக்கு தெரிகிறேன் இது பரம்பரா பிராப்தமான அர்த்தம் என்று காட்டிகிறார் பிள்ளலோகாச்சாரியர் இடத்திலே ஈஸ்வரன் என்று கேட்டிருக்கையா இருக்கும் என்று எம்பெருமான் தான் இதை சுகிருதம் புண்ணியம் என்று அவன் பேரிட்டு மேலும் மேலும் கிருபையை செய்கிறான் தவிர நம்மால் சாதிக்கப்படக்கூடியது எதுவுமே இல்லை என்று அடம்பி கவிழ்த்துகிறார விடத்திலே பிள்ளலோகாச்சாரியர் ஆக பகவத்கிருபைக்கு காரணம் இது அவனுடைய கேவலம் அந்த எம்பெருமானுடைய இச்சைதான் காரணமே தவிர இவனுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஒரு சமயம் நினைக்கிறான் அவன் கிருபையை செய்கிறான் அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை ஏறிடுகிறான் காரணம் செய்யக்கூடாது யாராவது கேட்பார் கிருபை செய்தீரே இவனுக்கு கிருபை செய்யலையே என்று சொன்னால் அக்காலத்தில எம்பெருமான் என்ன பண்ணுவான் அவனுக்கு நன்மை என்று ஒன்று இருந்தது என் ஊரை சொன்னான் என் பெயரை சொன்னான் என் நடிகாரை நோக்கினான் அவர்கள் விடாயை தீர்த்தான்னு இதெல்லாம் காட்டிடுவான் அவனுக்கு அதெல்லாம் இருந்தது உனக்கு இதெல்லாம் இல்லை ஆகையாலே உனக்கு கிருபை செய்யவில்லை அவனுக்கு கிருபை செய்தேன் என்று இதை காரணமாக காட்டுவன் ஆக சர்வமுக்தி பிரசங்கம் வாராமைக்காக இப்படி கிருபை செய்கிறான் ஒன்னும் அந்த எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரபூத்தன் இவன் செய்த இதெல்லாம் ஒரு வியாபாரமா இதெல்லாம் ஒரு காரியமா ஊரை சொல்வது பேரை சொல்வதெல்லாம் ஒரு காரியமா இதெல்லாம் ஒரு காரியமே கிடையாது எப்படிப்பட்ட கிருபை எப்படிப்பட்ட அனுபவம் மனவாராமணிகள் பரமபதத்தை விட்டுடுவோம் யார் பார்த்திருக்கா பரம்படத்தை அதை விட்டுடுவோம் ஏறார் முயல்விட்டு தாய்க்கப்பின் போவதே என்கிறார் திருமங்கையாழ்வர் ஏதோ இந்த லோகத்திலே இந்த அர்ச்சாவதாரத்திலே அனுபவத்தை விட்டு எங்கோ பரமபதம் அதற்கு எதற்காக போக வேண்டும் நாம் இங்கு அற்புதமான மனவாள மாமனிகள் உற்சவம் இதை விட்டுட்டு பரமபதத்துல என்ன வேலை நமக்கு ஒரு வேலையும் கிடையாது இதே இந்த திருவேந்திபுரத்திலே இந்த மனவாட மாமனிகள் உற்சவத்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போம் நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோமே இதற்கு நாம் என்ன காரியம் செய்தோம் பூர்வ ஜென்மங்களிலே என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒரு காரியம் கிடையாது எம்பெருமான இடத்துல போய் கேட்கிறோன்னு வைத்துக் கொள்வோம் இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவன் அவன் காரணம் சொல்வது எதற்காக என்றால் காரணம் இல்லாமல் போனால் எல்லாருக்கும் இந்த கிருபையை செய்திருக்க வேண்டுமே அதற்காக ஒரு காரணம் சொல்கிறானே தவிர வேறொன்று கிடையாக்க சர்வமுக்தி பிரசங்கம் வாராமைக்காக இப்படி ஒன்றை ஏறிடுகிறான் அதே போல சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது அதை வர்த்தமா வர்த்தமாக ஆகிவிடக் கூடாதது சாஸ்திரமானது ஆகிவிடக் கூடாது அதை அனுஷ்டித்து வர வேண்டும் அதற்காக அனுஷ்டித்து வரட்டும் என்று விட்டு தவிர வேறொன்றல்ல நமக்கெல்லாம் செய்த கிருபை நிரம சகேதுகம் என்பது தேரவே தேராது என்பது புல்லலோகாச்சாரியருடைய அற்புதமான திருவுள்ளம் நாற்பத்தி சூத்திரங்கள் என்று சொன்னார் அது எப்படிப்பட்டது ஒரு சூத்திரத்தை அனுபவிப்பது தெரிவித்த கீழே இரண்டு மாசம் ஆயிற்று என்றார் நாற்பத்தி சூத்திரங்கள் பெரிய பிரகரணம் இது ஏதோ அடியனுடைய மந்தமதிக்கு எட்டி அளவில் இந்த கோ விண்ணப்போ அந்த வேறொன்று இப்படிப்பட்ட அவகாசத்தை அவ ஏற்படுத்த இந்த கோஷ்டியினருக்கு அடியன் தளல்லால் கைமாறினேனே ஏதோ வாச்சா தர்மம்னு என்கிற வாக்கியத்தின்படி ஏதோ வாக்குப்படைத்த பிரயோஜனம் அடியேனோ ஏதோ ஒரு இரண்டு புன் சொற்களை இந்த வடத்திலே பேசலாம் என்று ஆரம்பித்தேன் அவர்கள் நியமித்தார்கள் அந்த நியமனின் குணமாக சிற்சில விஷயங்களை இந்த கோஷ்டியில விண்ணப்பித்தேன் குற்றம் இருக்கும் அதை கோஷ்டியார் பொறுத்தருள பிரார்த்திக்கிறேன் மேலும் மேலும் அடியனை ஆசீர்வதிக்க பிரார்த்தித்து அமைகிறேன் அடியோமோடும் இன்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு இப்படிப்பட்ட இந்த உற்சவம் மேறும் வேறும் ஓங்கி வளர்ந்து நடக்க வேண்டும் என்கிற மங்களத்தை ஆசாசித்துக் கொண்டு நிற்கிறேன் இவ்விடத்திலே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடவோபன் தன்னவின் நூல் வாழ கடல் சூண்ட மண்ணுலகம் வாழ மணவாளியே இன்னு ஒரு நூற்றாண்டிடம் வென்றில மங்களாசாசனத்துடன் கூட மைகேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்